சுருதி ஸ்மிருதி புராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மத்துக்கடி எப்படியானது வேதங்கள் அந்த வேதங்கள் இரண்டு பாகமாக இருக்கின்றன ஒன்று கர்மகாண்டம் யாகங்களைச் சொல்லக்கூடிய பகுதிகள் மற்றொன்று உபாசனை ஞானத்தை சொல்லக்கூடிய பாகங்கள் அந்த உபாசனை ஞானத்தை சொல்லக்கூடிய பாகங்களை உபரிஷத் என்று சொல்வார் இப்படி இரண்டு வகையாக வேதங்கள் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வேதம் வேதாந்தம் வேதம் உபனிஷத்து என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இதிலே முக்கியமான ஒரு விஷயம் நல்ல யாகங்கள் எல்லாம் செஞ்சு அதன் மூலம் பல கடந்து சொற்குலோகம் போன்ற வசித்து அனுபவித்து அங்கேயும் திரும்பி வருவதனாலே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்டியும் நமக்கு சொர்க்கத்தையும் திரும்பி தான் வரவேண்டிருக்கேன் என்று அவர்களுக்கு வைராக்கியம் வந்து வைராக்கியம் வந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு யோகிக்கும் பொழுது அப்பொழுது பகவது உபாசனம் உபாசனை செய்து நல்லகதியை பெறலாம் என்றும் அந்த உபாசனை பலனாக ஞானத்தை அடையலாம் என்றும் ஞானத்தின் மூலம் போகிறது வரது இல்லாமல் ஒரே இடத்துலேருந்து அமைதியான சாந்தமான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் என்பது வேதங்களுடைய கருத்து சர்வே வேதாக எற்பத மாமநந்திங்கிறது வேதம் எல்லா வேதங்களும் எந்த ஒரு ஸ்வரூபத்தை சொல்லப்படுறதோ அந்த சுரூபந்தான் முக்கியமான சுரூபம் சொல்லிடுச்சு என்னது ஏதுன்னு சொல்லலை சர்வே வேதாக எற்பத மாம எல்லா வேதங்களும் எந்த ஒரு சுரூபத்தை முயற்சி பண்ணுறதோ சொல்லிவிடுச்சு அந்த பதம் என்னென்னா ஆத்மஸ்வரூபானத்துடைய ஒரு நிலை ஆகினால உபரிஷத்துடைய தாற்பய பிரகாரம் அதனுடைய அபிப்பிராய பிரகாரம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளும் மூலமாகத்தான் நமக்கு எல்லா விதமான துக்கங்களிலும் விடுபட முடியும் என்பது உபரிஷத்துடைய ஒரு முடிவு மற்ற ஆதி சங்கத்தோர் மற்றவர்களுடைய ஒடிவு ஈஸ்வரனை வழிபட்டாலே அவரே நமக்கு எல்லாத்துக்குள்ளே போக்கெடுத்து விடுவார் என்று முடிவு ஆகவே செய்வர்களெல்லாம் சிவனை வழிபாடு செய்து கைலாசம் சென்று அதன் மூலம் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று நினைப்பார் வைஷ்ணவர்களெல்லாம் மாதர்களெல்லாம் உஷ்ணுவை வழிபாடு செய்து அதன் மூலம் அந்த மாரி முடிவு பண்ணார் ஆதிசங்கரர் மற்றவர்கள்லாம் அந்தமாரி முடிவு பண்ணாமல் ஏதோ ஒரு சில வாக்கியங்களை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அவர்கள் பண்ணினார் அவர்கள் பண்ணினதுக்கு ஒரு காரணம் உண்டு அதனாலே அவர்கள் பண்ணினார்கள் ஆதிசங்கர் பண்ணதுக்கு காரணம் கிடையாது வேதம் தான் காரணம் உபரிஷத்துக்கள் தான் காரணம் அவா பண்ணதுக்கு காரணம் உண்டு ஒரு சூழ்நிலை வந்தது அதனால் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவர்களெல்லாம் வந்தார் ஆதிசங்கர காலத்தில் மாற்று மதங்கள்லாம் ஒன்றும் அல்ல இந்தியாவுக்குள்ள இந்தியாவில் பிறந்த புத்த மதம் ஜெயின சமயம் வந்து கொஞ்சம் வயத மதத்தை கொஞ்சம் கஷ்டப்பட வச்சதே தவிர குறைய வைக்க வச்சதே தவிர ஆதிசங்கர காலத்திற்கு முன்னாடியே அவைகளெல்லாம் வந்து போயும் விட்டன புத்த மதம் சமயம் வந்து வளர்ந்து நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இருந்து உடனே போய் விட்டன ஆயுஷங்களுடைய வேலை புத்த மகன் சேனல் சமயத்தை வளக்கிறது ரொம்ப குறைவான வேலை தான் அவர் வைத்தார்கள் ஆகவே வெளிநாட்டு சமயங்கள் வந்தது என்பது ஆயுஷங்க காலத்தில் இல்லை அதனாலேருந்தே நம் தீர்மானம் செய்து கொள்ளலாம் ஆதிசங்கர் காலம் வெளிநாட்டு சமயம் வருவதற்கு பறப்பதற்கு முன்னாடியிலிருந்தே நம்முடைய ஆயுஷங்களுடைய காலம் விருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பாக சரித்திர பசங்களாம் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எழுநூறு என்றெல்லாம் ஆயுசங்கட்டு காலத்தை எழுதினார் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்று நம்ம படத்தில் நாம் சொல்லக்கூடிய காலம் நாம் துவாரகா பூரி கூட்டலி மற்றும் இது போன்ற ஐந்து நாறு மடங்கள்லாம் ரெண்டாயிரத்துன்னு சொல்கிறான் மேலே ஆகியாச்சு அதனால் அந்த கணக்கும் கூட அப்படி வருது அதே புத்தார் கொள்கைய பிரிடும் பார்த்தாக்க அதே ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் ஆயிருக்கு அவர்களுடைய புத்தர்களுடைய மதம் இந்தியாவிலே ரொம்ப சொல்ப காலம் தான் இருந்தது ஜெயினர்களுடைய மதம் அடிப்படையாக கொஞ்ச காலம் இருந்தாலும் தொடர்ந்து இன்னும் நம்முடையே வந்து கொண்டிருக்கிறது புத்தர்கள் நம்முடைய வரவில்லை வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் ஜெயினர்கள் இன்னும் வெளிநாட்டுக்கு போகவில்லை இங்கேயே தங்கி விட்டார்கள் அதுதான் விசேஷம் ஏன சமயம் வெளிநாடுகளில் எங்கேயும் கிடையாது புத்த சமயம் வெளிநாடுகளில் பல நாடுகளில் ஜப்பான் முதல் இலங்கை முதல் கம்போடியா ஜாபாக் பல புத்த புதன் நிறைய பரவிச்சு கிழக்காட்சி நாடுகள்லாம் நிறைய பரவித்து ஜப்பான் வரைக்கும் போச்சு வியட்நாமெல்லாம் போச்சு நிறைய ஊருக்கு போச்சு இந்த ஊரில் அது நிற்கலை ஆனால் ஜெயின் சமயத்தை மாத்திரம் ஓரளவு நிற்க வச்சுட்டா இன்றைக்கும் ஜெயின் சமயம் இருக்குது அந்த பாரம்பரியம் இருக்குது அந்த பிரச்சாரம் வந்துட்டு அந்த வகையில் ஆயுள் சங்கர் காலத்தில் வெளிநாட்டு சமயம் உள்ளுக்குள்ளே வராதனால புத்த சமயம் மாத்திரம் வைத்திய சமயத்துக்கு புறம்பாக இருந்ததுனால அந்த காலத்தில் இருந்தவர்களையும் தடுத்து செய்து விட்டார்கள் ஜெயின சமயத்தையும் வாதத்திலே சைவ சமயங்களும் வைஷ்ணவர்களும் சேர்ந்து அவைகளையும் தோல்வி கண்டு விட்டார்கள் ஆகவே ஆதிசங்கருக்கு அந்த நம்முடைய உள் சுலபமாக வேலை முடிஞ்சு போயிடுச்சு சைவ விஷ்ணவம் விஷ்ணவம் ரெண்டு நம்முடைய உள் சமயம் இந்து சமயத்தின்னு உள் சமயம் அத்வி சமய தத்துவத்தினுடைய ஒரு உள்தத்துவம் அதனால் அதனாலேயே ஏன் சமயம்னா சரி பண்ணப்பட்டது அதனால் வெளிநாட்டு சமயம் வந்த காலம் எப்போன்னா ராமானுஜர் பீரியட்லேருந்து வெளிநாட்டு சமயம் வர ஆரம்பிச்சுருக்கோம் அவர் பீரியட்லேருந்து வெளிநாட்டு சமயம் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் வந்து விட்டா கிறிஸ்துவர்கள் வரப்போரா வந்துட்டுருக்கா அந்த நிலம் வந்ததுனால அவர்களுக்கு எதிர்த்து செய்ய வேண்டிய ஒரு பணி நிறைய அவர்களுக்கு வந்துவிட்டு ஆகவே அவர்கள் உரு வழிபாட்டை கடுமையாக சித்தாந்த பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டார்கள் ஆகவே செய்வர்களும் வைஷ்ணவர்களும் வெளிநாட்டு சமயத்தை எதிர்த்து நம்முடைய இந்து சமயத்தை நிரப்புவதற்கு பரப்புவதற்கு உரு வழிபாட்டை ஸ்திரமாக்க வேண்டிய சூழ்நிலை இவர்கள் வந்து விட்டார் ஆகினாலே அவர்கள் நாராயண வழிபாடு பண்ணு அல்லது ரெண்டு குருப்பாக பிரிஞ்சு ஒரே ஏக தெய்வமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய அவர்கள் மதத்தில் ஒரே தெய்வம் தான் சொல்கிறார்கள் கிறிஸ்துவும் முஸ்லீம் மசிலையும் அதுபோல் நம்மளும் கூட ஒரே சுவாமி தான் கொம்பிடணுங்கிற ஒரு வேகத்தை கொடுக்க வேண்டிய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ரெண்டு மதம் சேர்ந்திருந்து சைவந்தான் கைலாசம்தான் வைகுண்டம்தான் பெருமாள் தான் சொல்ல வேண்டிய வந்து விட்டார் அங்கே போன ஒரு சுகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம அத்வைதத்தில் சொல்லக்கூடிய அந்த சுகம்தான் அவர் அணிவிக்கிறார்கள்னு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு கைலாசமோ வைகுண்டமோ போன பெருப்பாடு அவரோட நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம அத்வைத ஆத்மஸ்வரூபம் எப்படி சொல்கிறோமோ சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் துக்க கலப்பு இருக்கும் பிறப்பு இல்லாமல் இருக்கும் திரும்பி வரதும் இதெல்லாம் அங்கே ஒத்துருவிட்டான் போகிற வழி மாத்திரம் வைகுண்டம் கையில் ஆசை சொன்னாங்களே தவிர அங்கேயும் திரும்பி வர்றதில்லவா அங்கேயே சோக்கியமாக இருந்துட்டுருக்கா அங்கேயே என்ன மாதிரி சோக்கியமாக இருக்கன்னா அத்வைதானது சுரூபத்தை அடைஞ்சவங்க எப்படி இருப்போனோ அந்த நிலை தான் இருக்கான்னு மோட்ச நிலை ஒன்றா இருக்குது ஓகே வழி மாத்திரம் கொஞ்சம் மாறி சொன்னோம் அதனால் அவர்களுக்கு அடிப்படையாகவே உருவழிபாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள் நாமும் உருவழிப்பாட்டு அதிர்ச்சங்கிற ஏற்றுக்கின்றார் அதுவே முடிவுன்னு வைக்கவில்லை அது ஒரு சாதனை என்று வைத்து கொண்டார் படி என்று வைத்துக் கொண்டார் அந்த வகையில் ஷண்மதஸ்தாபம் ஆதி சங்கர் செஞ்சு விநாயகர் முருகன் சிவன் அம்பாள் விஷ்ணு சூரியன் என்று அறுவகைச் சமயத்தையும் வகுத்து அந்த அறுவகைச் சமயம் மூலமாக மனதிற்கு நல்ல அமைதியும் சாந்தியும் பெற்று ஞானத்தை பெற முடியும் என்று சாதனைகளுக்காக ஒரு உருபாட்டை வைத்துக் கொண்டார் வைஷ்ணவர்களோ செய்வர்களோ அதே முடிவாக வைத்து கொண்டு கைலாசம் வைகுண்டத்தை கடுமையாக சொல்லி பிரதானமாக சொல்லி அதன் மூலம் அவர்கள் மோட்சத்தையும் சொல்லிவிட்டார்கள் ஆகியனால அவர்கள் காலத்தில் ராமானுஜர் செய்வர் வைஷ்ணவர் காலத்திலலாம் கைலாசம் வைகுண்டம் சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு அதனால் கடவுளை சொல்லித்தான் போக வேண்டியிருக்கு சொல்லி போக முடியாது கடவுள் கைலாசத்தில் இருக்கார் வைகுண்டத்தில் இருக்கார் சொன்னால் தான் முடியாது ஆத்மாவுக்கு உட்கார்ந்துருக்குன்னு போக முடியாது யாராலு ஆத்மாங்க அரைஞ்சவர் கைலாசையே உட்கார்ந்துருக்கிறார் அதனால் சொல்ல வேண்டியதால் எப்படி ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு கைலாயம் போனோம் வைகுண்டம் போனோம்னு சொல்லணும் அப்போ தான் மோச்சோம்னா ஈஸ்வரன் பிடிச்சதா ஆகணும் கடவுள் பிடிச்சதா ஆகணும் விஷ்ணு சிவனு பிடிச்சா வேண்டிய சூழலில் வந்து விட்டாள் நமக்கு கைலாயம் கிடையாது வைகுண்டமும் கிடையாது எல்லாம் இங்கேயே உட்கார்ந்த இடத்துல சர்வ சோக்கியம் கருடா கருடா சோக்கியமானால் இருக்க இடத்துல தான் சோக்கியம்னு சொல்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நாமே உட்கார்ந்து விட்டால் நம்ம சுரூபத்தை பார்த்து கொண்டாலே சோக்கியம் என்று சொன்னதுனால நமக்கு உருவத்தை வச்சு மோஷம் உருவத்தின் மூலமாக அருவத்தை அடைந்து அருவத்தின் மூலமாக ஞான அனுபவம் வந்து மோஷத்தை அடைவோங்கிறது அந்த வித்தியாசத்தை பண்ணி காமிச்சேன் அதுதான் அடிப்படையான ஒரு வேற்றுமை நமக்கும் வாழ்க்கை ஆத்மா மூலம் ஞானத்தின் மூலம் மோஷம் வேதத்தினுடைய வேதாந்தத்துடைய ஆலுசங்களுடைய சித்தாந்தம் ராமாச்சூர் மதுர வேஷ்ணுவர் சைவர் போன்றவர்களுக்கு கடவுள் மூலமாக இந்த மோஷம் கிடையிறது ரெண்டு தான் அடிப்படையான வித்தியாசம் அதனால் கடவுள் அடிப்படையாக சொல்லுவாள் நம்ம வந்து கடவுளையும் சொல்லி அதுக்கு மேலாக ஒரு மிருமத்தையும் சேர்த்து சொல்கிறோம் ஆத்மத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அதனால் ஸ்தோத்திரங்கள் எந்த ஸ்லோகம் அவர் மாதிரி எல்லா சுவாமிக்கும் பண்ண ஸ்லோகம் இங்கேயும் கிடையாது விநாயகர் முதல் எல்லா சுவாமியும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் மீனாட்சி காமாட்சி எல்லோரும் சோதனை பண்ணியிருக்கார் என்ன சுவாமி சோதனை பண்ணாலும் அதனுடைய வர்ணனைகளை சொல்லிவிட்டு அம்பாவுடைய விசேஷங்கள்லாம் சொல்லிவிட்டு சுவாமியுடைய வர்ணனைலாம் சொல்லிவிட்டு விநாயகருடைய பெருமையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சுரூபம் தான் ஏகஸ்வரூபம் அதுதான் ஆத்மஸ்வரூபம்னு ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் அந்த உருவத்தை சொல்லி அதனுடைய பெருமைகளை சொல்லி அதோட கூட ஆத்மஸ்வரூபம் அதுதான் அதே ஏக்கஸ்வரூபம்னு சொல்லி அதையும் சேர்த்து முடிச்சிருக்காரு அதுதான் அவர்கிட்ட ஒரு விசேஷம் அதனால் பல தெய்வ வழிபாடு என்பது நம்மகிட்ட கிடையாது பல சுவாமி க்கு மேலே ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாலும் அதனுடைய வர்ணகளை சொல்லியிருந்தாலும் வழிபாடு என்று வரும்போது ஒரே ஆத்மஸ்வரூபம் தான் இத்தனை சுரூபமாக வந்திருக்கு அவர் ஆத்மாவே அத்தனுக்குள்ளேயும் சேர்த்து ஊடுருவி வச்சு சுவாமி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரே சுவாமி தான் இருக்கார் வடிவம் தான் நாமரூபந்தான் வித்தியாசம்ங்கிறத வச்சுக்கிட்டு பேரும் வடிவந்தான் வித்தியாசம் என்று சொல்லி சொன்னார் அந்த நாமரூபம் வித்தியாசம் பகவான்கிட்ட மாத்திரம்தான் இல்லை உலகத்திலேயே அப்படி தான் விட்டார் பகவான்கிட்டையும் அப்படி தான் மனுஷங்கிட்டையும் அப்படி தான் நாமரூபந்தான் உலகம் இருக்குன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் மனுஷாள் இருக்கானா அவளுக்கு பேர் கொடுக்குறோம் ஒரு வடிவம் கொடுக்குறோம் ஒரு பாத்திரம் இருக்குன்னா பாத்திரத்துக்கு பேர் கொடுக்குறோம் வடிவம் கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லாமே நம்மாலேயே பேரு வடிவம்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆக நாமரூபெல்லாம் பேரு வடிவம் எல்லாம் நிலையானதெல்லாம் வரக்கூடியது போகக்கூடியது நாமரூபம் இல்லாத எந்த ஒரு சுருபம் இருக்கோ அதுதான் நிலையாக இருக்கக்கூடியது என்று ஆதிசங்கருடைய அடிப்படையான கொள்கை அதுங்க நாமரூபத்தை பகவானை சொன்னாலும் விநாயகர்லேயும் ஆஞ்சநேய சுவாமி எல்லா சுவாமி சோத்திரம் சொன்னாலும் அதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது ஆத்மாதான் ஆத்மாதான் ஆத்மாதான் சொல்லி முடிச்சு மின்சார சக்திக்குள்ளே இருக்கிறது மின்சக்தி தான் இத்தனையும் ஏற்கறது வடிவங்கள் பல இருக்கலாம் லைட்டு ஃபேனு இன்னு என்ன இருக்கலாம் இயக்கிறது ஒரே சக்தின்னு சொல்கிற மாதிரி ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் இத்தனையும் இயக்குகிறது என்று அவர்களுடைய அடிப்படையான கொள்கை ஆதிசங்களுடைய பாஷ்யங்களை நிறைய எடுத்து பார்த்தோம் ஆனால் உபாசனைகள்லாம் நிறைய சொல்லி அது உதாரணம் சொல்லும் பொழுது சாலை கிராமே ஹரிகின்னு சொல்லுவார் எப்படி சாலை கிராமத்தை ஹரியை உபாசனை பண்ணமோ விஷ்ணுவை உபாசனை பண்ணமோ அது போலேன்னு அதனால எல்லோரும் என்ன நினச்சின்னு இருக்கா அது சங்கருக்கு விஷ்ணு பக்தி ஜாஸ்தி அதனால எப்படி சாலை கிராமத்தில் ஹரியை உபாசனை பண்ணணும் அதுபோல் உபாசனம் பண்ண சொல்லிருக்காரு சொல்கிறா எதுக்கு உதாரணம் சொன்னார் ஆத்மஸ்வரூபம் ஈஸ்வர சுரூபம் அதை வழிபாடு பண்ணணும் அதை உபாசனை பண்ணணும் ஞானத்தடையணும் அதுக்கு எது போலன்னா அதுக்கு உதாரணம் கொடுத்தார் வேறு ஹைதா சாலைக்குற மாரினு உதாரணம் உபமானம் விஷ்ணு ஓமேயம் எதுக்காக சொல்கிறார் அது ஈஸ்வரஸ்வரூபந்தான் அது ஆத்மஸ்வரூபம் தான் ஆகினால ஆதிசங்கனுடைய அடிப்படையை பார்க்கும்போது அவருடைய பாஷ்யத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது உதாகரணம் விஷ்ணுவ சொல்லி சா சாலிகிராமே சொன்னாலும் எப்படி சாலை கிராமத்தை அரிய கும்பிடணும் என்று சொல்லுகிறோமோ என்ன பண்ணணும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்த ஈஸ்வரஸ்வரூபத்தை ஆத்மாவை பார் சுஸ்வரூபமாக பாரு அதுக்காக வந்தது ஆக உம உபமயத்துக்கு தான் முக்கியமே தவிர உபமானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது சந்திரன் போல முகம் தான் உடனே சந்திரன்கிட்ட அத்தனை மட்டும் ஒன்றும் அர்த்தம் உள்ள குளிர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் எதுக்கு சொல்கிறோம் இவனுடைய முகம் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுனால இவன் முகம்தான் பிரதானமே தவிர உபமானம் அவ்வளோ பிரதானம் கிடையாது ஆகினால ஆதிசங்கருடைய உபமானம் மெசா சாலை கிராம ஹரி சொன்னது எப்படி சாலை கிராமத்தில் ஹரியணி உபாசனை பண்ணுவையோ அது மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தையும் ஈஸ்வரஸ்வரூபத்தையும் பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ணு கிடையாது உமயத்தை அடிமையாக சொல்ல உபமேயத்தை அதிகமாக சொல்லி சொல்லியிருக்கேன் ஆக உமேயம் ஈஸ்வரஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் உபமானம் விஷ்ணுஸ்வரூபம் அந்த இடத்துல கூட சாலை கிராம அறிக்கை கூட விஷ்ணு சொன்னாலும் வைஷ்ணவத்தை சொன்னாலும் அது வியாபகமாக உள்ள பரமாத்மாவை எங்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் எப்படி சாலி கிராமத்தில் மாத்திரம் நீ பாவனை பண்ணணுமோங்கிறது தான் அங்கேயும் சொல்கிறார் அந்த விஷ்ணு சுரூபம் கைலாசத்தில் வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணுவும் சொல்லுள்ளவர் எப்படி எல்லா இடத்துல இருக்க விஷ்ணுவே சாலி கிராமத்தை தான் கொண்டு உபாசனை பண்ணால் பூஜை பண்ணால் பக்தி பண்ணால் ஒரு நினைக்கிறேயோங்கிறதுனாலேயே விஷ்ணு சர்வ வியாபகம் விஷ்ணுக்கு சொல்லுக்கேன்னு அர்த்தணும் விஷ் எல்லா இடத்தையும் நிறைஞ்சவர்னு அர்த்தம் ஆக நிறைஞ்ச உள்ள ஆத்மஸ்வரூபத்தை ஒரு ஸ்வரூபத்தை ஒரு சாலை கிராமத்துக்குள்ளவே அடக்கி இவர் தான் நாராயணன் நினச்சு சொல்றோமோ அப்போ நிறைஞ்சத்தை தான் ஒரு சாலை கிராமத்தில் நிறைஞ்சவர் திருண்டுள்ள இருக்கா நினைக்கிறையோன்னு உதாரணம் சொல்லும்போ கூட அவர் அந்த பெருமாளும் கூட எல்லாம் நிறைஞ்சவர் நிறைஞ்சவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாவனை பண்ணினால் தியானம் பண்ணினால் நினைச்சாக்க அந்த வடிவத்துலேயும் வராங்க சொல்ல வந்தார் அந்த விஷ்ணு சொல்லும்போது கூட அவருக்கு வைஷ்ணவத்துவம் மாற்ற ஒரு ஞாபகம் வந்துள்ள நிறைஞ்ச சுரூபத்தை எப்படி சாலை கிராமத்தை தியானம் பண்ணுமோன்னு தான் நினைக்கிறாரு தவிர வெறும் திருமண போட்டு நம்ம பெருமாவை பார்க்குறோமே நினைக்கலவர் அங்கேயும் அவர் என்ன நினச்சார் தான் எங்கேயும் நிறைந்துள்ள பரம்பரில் நீ வந்து இந்த சாலை கிராமத்துக்குள்ளே எப்படி விஷ்ணுவாக நினைப்பையோ நாராயணா நினைப்பையோ அதுபோல் ஆத்மஸ்வரூபத்தை நினைன்னு எந்த ஒரு சுரூபமாக இருந்தாலும் நாம் ரூபமெல்லாம் அது வெளி அதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளவர் தான் ஆத்மஸ்வரூபங்கிறது அடிப்படையாக வைத்துக்கொண்டு சொல்லியிருந்தார் ராதிசங்குடைய அடிப்படையின் கீழே அந்த மாதிரி தான் ஆதிசங்குடைய அடிப்படையின் கீழே உபாசனைகளும் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அந்த உபாசனைகள் மூலமாக நமக்கு நல்ல லோகம் கிடைக்கும் பிரம்ம லோகம் கிடைக்கும் புஷ்ணோகம் கிடைக்கும் அங்கே போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அங்கேயே இருந்து திருப்பி தபஸ் பண்ணி அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் எப்போது ஒரு முடிவு காலம் அந்த லோகமும் அஞ்சு அந்த காலமும் முடிந்து போகுமோ அந்த காலத்தில் வந்து இவரும் போயிடுவார் திரும்பி வரமாட்டார் அந்த மாதிரி உபாசனை பண்ண வாழும் நம்மக்கிட்ட இருக்க அதுக்கு போய் கிரபமுக்தின்னு சொல்லுவான் அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு அந்த பிரம்மன் தே பிரமனோடயோ கூட இருந்து அங்கேயே உபாசனை பண்ணிட்டு அந்த காலம் அந்த லோகங்கள்லாம் அழியும் போது இவரும் சேர்ந்து திரும்பி பிறக்க மாட்டான் அவன் அந்த உள்ளவங்க கூட இங்கே ஞானம் வந்தவன் இங்கேயே திரும்பி வர போயிடுவான் உபாசனை பண்ணவும் அங்கே போயிட்டு அங்கேயே இருந்துட்டு அந்த சுரூபத்தோடயே போயிட்டு அவளோடைய ஐக்கியமாயி அங்கேயே போயிவிடுவான் கொஞ்சம் நாளாகும் அவ்வளோதான் கணக்கில் அந்த நாளாக கூட நம்ம கணக்காக தெரியுமே தவிர தெரியாது அவன் உபாசனம் பண்ணதுனால அவன் தெரியாது அவன் அங்கேயே உட்காந்துக்க மாதிரி தான் தோணுமே தவிர இத்தனை வருஷம் ஆகிடுதேன் டிலே லேட் ஆக போகிறதே மோஷன் அவனுக்கு கூட தெரியாது ஏன்னா அந்த மாதிரி இடத்துல உயர்ந்த இடத்துல உட்காந்துக்கும் அவனுக்கு இதே கேவல நேரங்களாம் சின்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு கண்ணில் படாது மனசில் படாது அப்படி பகவானுடைய நாமம் எந்த நாமமாக இருந்தாலும் அதெல்லாம் ஆத்மஸ்வரூபத்தினுடைய நாமமாக நினைத்து தான் ஆதிசங்கருடைய ஒரு அடிப்படை கீழே அவர் பண்ணியிருக்கார் அதுக்கு அவர் மாத்திரம் பண்ணல வேதத்தில் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால தான் வேதத்துக்கு விரோதமாக ஒரு வரி இருந்தால் கூட ஆதிசங்கர் ஒத்துக்க மாட்டார் மற்றவா வேதத்தை ஒத்துக்கின்றாலும் வேதமும் இதை சொல்கிறதுன்னு சொல்லுவாள் புராணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சொன்னான் இந்த மதங்கள்லாம் வந்து வைஷ்ணவ மதம் மாத மதம்லாம் புராணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வந்தது வேதம் நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியம் வேதத்தையும் ஒத்துக்குறோம் பாவா வேதத்தையும் ஒத்துக்கிறேங்கிறதுக்கும் வேதந்தான் ஒத்துக்கிறேங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு வேதந்தான் ஒத்துக்கிறேங்கிற ராஜசங்கரார் வேதத்தையும் ஒத்துக்குறோம் வேதத்துலேயும் தான் சொல்லுறதுக்கு அதனால வேதத்தையும் நாங்கள் படிக்கிறோம் வேத பாடத்தாலையும் படிக்கிறோம் எங்கள் வேதங்களையும் படிப்பா ஆனால் வேகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எவ்வளோ இருந்தாலும் கூட புராணத்தில் சொல்லப்பட்டு தான் நம்ம பிரசித்தமானது அதை வச்சிருந்தால் நம்ம காரியங்களை பண்ணுவோன்னு புராண அடிப்படையங்கள் அந்த மதங்கள்லாம் வந்திருக்கு வேத அடிப்படையங்கள் ஆதங்குடைய தத்துவம் இதுதான் வித்தியாசம் புராணம் வேகத்தினுடைய வியாக்கியானந்தான் விளக்கம்தான் அதனால் வேதத்துக்கு விரோதமாக சொல்லாது ஆனாலும் காரதேசத்தை ஏற்றவாறு ஒரு பக்குவத்துக்கு ஏற்றுவாறு மனதிற்கு ஏற்றவாறு அதிகாரத்தன்மையை ஏற்றுவாறு அது உபதேசம் பண்ணுறது புராணங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நல்ல சாதனைகளை பண்ணி ஞானத்தடைய வழியை சொல்கிறது ஞானோபதேசம் இதுதான் ஆதிசங்கருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆகவே கடவுளை வழிபட வேண்டும் என்பது மற்றவர்களுடைய ஒரு அடிப்படையானது அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கும் என்று நமக்கு ஆத்மாவை நினைத்து கொண்டால் போகும் அறிந்து கொண்டால் போகிறோம் நமக்கு அதே மோட்சம் எதுக்கு அதுக்கு என்ன பெரிய கஷ்டம் என்ன சிரமம்னு பார்த்தா கடவுளை அடைஞ்சால் மோஷங்கள்லாம் வந்துடும்னா அவரை தான் சிருஷ்டி பண்ணார் அதனால் அவர்கிட்ட போயிடுதுன்னு ஆகும் கடவுள் தான் சிருஷ்டி பண்ணார் அதனால் அவர்கிட்ட முடிஞ்சு பெறுத்துனா அப்படி ஆகிடும் எந்த வஸ்து எங்கேருந்து உண்டாகிறதோ அங்கே தான் போய் அடையணும் ஜலம் மேலேருந்து வந்தாலும் திரும்பி சமுதிரில போய் அந்த ஜலத்தினுடைய தன்மை முடிவு அடையிறது அதுபோல் எந்த ஒரு வஸ்து எங்கேருந்து உண்டாகுறதோ அங்கே தான் திருப்பி சேர்ந்தால்தான் அதுக்கு முடிவு என்று பெயர் சாமான்யமாக நந்திரிலேயும் ஜலம் வந்தாலும் சரி ஈஸ்வரனுடைய சிருஷ்டி வந்தாலும் சரி அந்த சிருஷ்டி எங்கே போகும் ஈஸ்வரனுடைய சேர்ந்த உடனே தானாக பேடுறது அதுபோல கடவுள் தான் சிருஷ்டி சொல்லி மற்ற மதத்தினுடைய ஒரு அடிப்படை வைஷ்ணவ மதத்திலேயோ மாத்து தான் சிருஷ்டி பண்ணுறாரு தவிர யாரும் சிருஷ்டி பண்ணலை அதனால் சிருஷ்டி எங்கே முடியும் எங்கே சிருஷ்டி வந்ததோ அங்கே தான் போய் முடியணும் அப்படின்னு பகவான் மேலே சிருஷ்டியும் போட்டுருவான் அப்போ சிருஷ்டி வந்தபோது ஏன் இவ்வளோ வித்தியாசமாக ஆச்சு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்து அவருக்கு பகவான் தானே எதுக்கு இப்படிலாம் பண்ணுறார் கேள்வி வரும் அவர்கிட்ட அதுக்கான சொல்லுவான் இந்த கருமா பிரகாரம் அவர் பண்ணார் அப்படின்னு கர்மாதான் திருப்பி நம்ம சொல்கிறக்காக தான் திருப்பி அங்கேயும் வருவோம் கர்மா பிரகாரம் வந்தார் தஜமான சிருஷ்டி பண்ணலை சிருஷ்டி பண்ணாலும் கூட அதெல்லாம் முடிவடையும் பகவானோட கருணை இருந்தால் முடிவடையும் அந்த கருணையே மின்னையை பண்ண மாட்டார் நம்ம பக்திலாம் பண்ணி சோதனை பண்ணி அப்புறம் தான் கடைசியில் பண்ணார்லாம் பகவான்கிட்ட ஒரு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் ஆத்ம வஸ்துவை சொல்லி வரும்போது பார்த்தால் இந்த சிருஷ்டியே நிஜமான சிருஷ்டி இல்லை நாம ரூபந்தான் நிஜமானது பாக்கி எல்லாம் பொய்ன்னு சொல்லிவிட்டு நம்ம தப்பிச்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது தன கஷ்டம் ஏன் கஷ்டம் நிஜமானது இல்லை பொய்யான சுகதுக்கத்தை நாம ரூபந்தானே வந்திருக்கு நிஜமானது ஆத்மாவு கொண்டும் கிடையாது அதனால் எத்தனை சுகதுக்கம் வந்தாலும் என்ன சிருஷ்டி ஆனாலும் சம்ஹாரம் எது வந்தாலும் கிழிஞ்சலை பார்த்து வெள்ளி நினைக்கிறது எத்தனை நேரம் நமக்கு முடிகிறதோ அந்த மாதிரி தான் இந்த கிழிஞ்சலை வெள்ளியை பார்த்து பிரமமாக இப்படி நினைக்கிறோமோ அதுபோல தான் இந்த உலகங்கள்லாம் ஆத்மஸ்வரூபத்திலேருந்து பிரமமாக நினைக்கப்பட்டு இத்தனை காரியம் நடக்கிறது எத்தனை நாள் வரைக்கும் கிழிஞ்சலை வெள்ளி நினைச்சிட்டு இருக்கோமோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த வெள்ளி தான் அதில் நடப்பு நமக்கு இருக்குது அதுபோல தான் இங்கேயும் கூட ஞானம் வர வரைக்கும் அந்த வெள்ளி ஞானம் வர வரைக்கும் அந்த கிழிஞ்சல்லு ஞானம் அறிவு வர வரைக்கும் அதை வெள்ளி தான் நினச்சிகிட்டே இருக்கான் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் மூணு நிமிஷம் ஆகட்டும் அந்த ஞானத்தை தான் வேற்றுவேன் கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினச்சான் கிழிஞ்சல்னு தெரியாதவருக்கு ஏதோ பளபளத்துது பலபளத்தை பார்த்தோன்னே அதை போய் வெள்ளியாக இருக்கும்னு மனசில் என்ன இருந்தது இவனுக்கு ஆசையும் இருந்தது உடனே வெள்ளின்னு நினச்சான் அந்த அறிவு எங்கே வந்தது மூளையில் இருந்தது பொருளில் இல்லை கிழிஞ்சல்ல வெள்ளி வெளில ஏதோ ஒரு வஸ்து பளபளம் இருந்துது அதை பார்த்தோடனே இவனே கல்பனை பண்ணான் பல படம் இருக்கிறதுனால வெள்ளியாக தான் இருக்கும் நான் எடுத்தான் கையில் வச்சுருந்தான் பல படம் இருந்துகிட்டே இருந்தது வெள்ளியாகவே தோன்றுண்டே நிமிஷம் கழித்து பரட்டி கிரட்டி எல்லாம் பார்த்துருப்பாட்தான் வெள்ளி இருக்காது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறான் அப்போ அது வரைக்கும் வள்ளி அந்த பொருள் இருந்து இல்லையா பொருள் இல்லை முன்னேயும் அந்த பொருள் இல்லை மத்தியிலையும் பொருள் இல்லை பின்னாடியும் பொருள் இல்லை ஏதோ ஒரு வஸ்தூவில் போய் கிழிஞ்சல்னு ஒரு வஸ்துவாக ஏதோ ஒரு வஸ்தூவில் போய் பளபளப்ப பார்த்து மூளையில் வெள்ளின்னு அறிவு பண்ணுது திருப்பி அந்த அறிவு எங்கே போச்சு பளபளப்பு இல்லைங்கிற அறிவு எங்கே போச்சு வெள்ளியிலேன்னு அறிவு அதுவும் மூளையில்தான் போச்சு ஆக புத்தியை வச்சு ஞானத்தை வச்சு தான் நமக்கு வசுவை தெரிஞ்சுக்கணும் தவிர ஞானம் இல்லாமல் வஸ்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஆக அறிவியை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் ஞானத்தையும் அடிப்படையாக வைத்து கொண்டு வரக்கூடியது நம்முடைய வேதாந்த நூல்களிலே அடிப்படையானது அந்த மாதிரி இல்லை பகவான் விஷயத்தில் பகவானை சிருஷ்டி பண்ணார் அவர்கிட்ட போகிறோம் அவர் நிஜமானவர் அங்கே உட்காந்துருக்கார் வைக்கூட்டத்தில் அவர்கிட்ட போக வேண்டியது ஜானத்தை அடைய வேண்டியதுங்கிறது கிடையாது மோட்சத்தை அடைய வேண்டியதுதான் ஞானமே அவளுக்கு கிடையாது பகவத் சம்பந்தமான ஒரு பக்தி பண்ணி அது மூலமாக ஒரு நல்ல பகவத் ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தை அடை பகவதத்தை அடைஞ்சு மோட்சம்னு சொல்கிறோம் அவ்வளோ தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஆத்மஸ்வரூப ஞானத்தை அடைஞ்சி வருதுன்னு கிடையாது ஆக பொருளில் வந்து ஒரு நல்லது நினச்சிக்கிட்டு உபயோகப்படுத்தாமல் ஆரம்பித்து கடைசியாக பார்த்தா அந்த பொருள் சரியாக இல்லைன்னு ஒதுக்கி விட்டு தூரம் போட்டுவிட்டு பண்ணுறத நிலை இருக்கேன் நம்பகிட்ட அந்த மாதிரி யாருக்கும் கிடையாது பார்த்து இல்லை ஏதோ ஒரு வஸ்துவை பார்த்து பளபளப்பை பார்த்து அது நமக்கு வெள்ளின்னு யாபம் வந்து திருவி வெள்ளின்னு இல்லைன்னு தோணி தூரம் போடுறோமே அது போல் பகவான்கிட்ட போய் நினச்சி இவர் அப்புறம் இவர் பகவான் இல்லை அப்புறம் தூரம் போட்டுடணும் அந்த எண்ணங்கள்லாம் வாழ்க்கை கிடையாது ஏன்னா பகவானை வச்சு வரும்போது அந்த பிரம்ம வரதுக்கு வாய்ப்பு கிடையாது பொருளை வச்சு வரும்போது வரும் ஏன்னா பகவானை வச்சா என்ன அவர் வைகூட்டத்தில் இருக்கார் நினச்சி நம்மளே சாஸ்திர பக்கம் நம்பி அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம் உபாசனை பண்ணுறோம் மனசை தியானம் பண்ணுறோம் அவர் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கப்போறாரு விடுதலை கொடுக்குறாரு நம்பிடுறோம் ஆகினால அங்கே பொருள் கண்ணுக்கு தெரியாமல் நம்பிக்கை நம்பிக்கை மோட்சம் நமக்கு நம்பிக்கையும் இருக்குது அதே நேரத்தில் பிரத்யட்சமாகவும் பார்க்கக்கூடியதோ அதுதான் மோட்சம் கண்ணுக்கு தெரியாத மோட்சம் அவர்களுடைய மோட்சம் கண்ணுக்கு தெரியக்கூடிய மோட்சம் நமக்கு கண்ணுன்னா இந்த கண்ணால் இந்த கண்ணு அல்ல உள்கண்ணால் பார்த்தால் தெரியும் வெளிக்கண்ணால் பார்த்தால் தெரியாது அவர்கள் வெளிக்கண்ணாலேயாலையும் உள்கண்ணாலேயும் ரெண்டாலையும் பார்க்க முடியும் விஷ்ணுவையும் சிவனையும் அந்த வடிவத்தை பார்த்து அதே தியானம் பண்ணி அப்படியே தியானம் பண்ணி தியானம் பண்ணி அப்புறம் அதனுடைய பலனாக புண்ணியத்தின் பயனாக பாபங்கள்லாம் குறைஞ்சி கைலாசும் வைகுண்டம் போய் பிரத்யட்சமாக கடவுளை பார்க்குறான் கண்ணால் பார்க்குறான் நம்பகிட்டே எப்படி பார்க்குறோன்னா அப்படின்னு சொல்கிறது அதை வச்சுக்கிட்டு அவள் எல்லோரும் புஸ்தகத்தில் இருக்க நம்பி அங்கேருந்து போகிறாள் அங்கே போடுறது யாரும் திருப்பி வரலை வந்து சொன்னால் தான் எப்படி இருப்பார் சிவன் சொல்ல முடியும் அப்படி யாரும் வர முடியாது வந்தார்னா மோட்சம் இல்லை திருப்பி கைலாயமோ வைகுண்டமோ போயிட்டு வந்து ஸ்வரூபம் இப்படி தான் இருக்குது சிவனுடைய வடிவம் இப்படி தான் இருக்குது விஷ்ணுவோட ஸ்வரூபம் பிடித்தான் இருக்குது நான் வைகுண்டம் போனேன் கைலாசம் போனேன் மோஷத்துக்கு போனேன் அப்படி இருந்து திருப்பி சொன்னார்ந்தான் அது மோட்சம் இல்லை திருப்பி சொல்லலைன்னா நம்பிக்கை தான் ஆக நம்பிக்கைங்கிறது தான் அவருடைய மோட்சம் புஸ்தக நம்பிக்கை பெரியவருடைய நம்பிக்கை குரு மேலே நம்பிக்கை இந்த நம்பிக்கை மாத்திரம்தான் மோஷம் காரது நமக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கையோட கூட குரு உபதேசம் பண்றார் புஸ்தகம் சொல்லுறதுக்கு நம்பிக்கையோட கூட நம்பிக்கை உண்டுள்ள நம்பினோம் நம்பிக்கையோட கூட பிரத்யட்சமாக அந்த சுவாமியை ஆத்ம சுபத்தை பார்க்க முடியும் விஷ்ணுவை பார்த்துமே தசாவதாரத்தில் பார்த்துமே ராமனை பார்த்துமே கிருஷ்ணவை பார்த்துமே என்ன அதெல்லாம் அவதார சுரூபம் அதனால் மோஷம் கிடைக்கும் சொல்ல முடியாது அவளுடைய ஆசீர்வாதத்தினால மோஷம் கிடைக்கும் ஆக ராமனை பார்த்ததும் கிருஷ்ணரை பார்த்ததும் மோஷம் கிடைக்குமா என்ன அவரை சொல்ல முடியாது அவருடைய அனுகூலத்தினால ஆசீர்வாதத்தாலும் வெகுண்டம் போய் தான் மோஷம் வைத்தார் இங்கேயே ஒரு பக்கத்துலேயே உட்காந்து மோஷம் கிடைக்க முடியாது அப்படி இருந்தால் ராமாவதால் கிருஷ்ணாவதால் எல்லாருமே மோஷத்தை பெயர்க்கணும் அப்படி ஒத்து போகலை அதனால் அறிவு மூலமாக வரக்கூடியது ஜானம் அந்த ஜானத்து மூலமாக வரக்கூடியது மோட்சம் அந்த பொருளுடைய தன்மை அறிந்து கொண்டு அதன் மூலம் உண்மை அறிவை அறிந்து கொண்டு வரக்கூடியது ஞானம் அது மூலமாக வரக்கூடியது மோட்சம் நம்பிக்கைகள் மாத்திரம் வைத்துக்கொண்டு ஐடலை மாத்திரம் உருவத்தை மாத்திரம் வச்சுன்னு வழிபாடு செஞ்சு அது மூலமாக கைலாயமாக வெகுண்டமாக போகிறது மோட்சங்கிறது வைஷ்ணுவாளுக்கும் சைவர்களுக்கும் உள்ளது அவள் அவள் சொன்னதுக்கு அந்த சூழ்நிலை அவளுக்கு விஷயம் தெரியும் ஆனால் அந்த சூழ்நிலை ஆனதுண்டு அவளுக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவர்கள் வந்தார்கள் அவர்கள் சொன்னதுனால தான் இன்றைக்கி கொஞ்சமாவது வழிபாடு விக்கிரங்கள்லாம் இருக்குது வெறும் வேதாந்தமாக நின்றிருந்ததுன்னு தான் இந்த கோவில் வழிபாடுலாம் இவ்வளோ நின்றிருக்காது அதனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவள் அப்படிங்கிறது பெரிய உபகாரம் தான் அது இல்லையே சொல்லப்படுது சாஸ்திரப்படி நமக்கு அவருடைய சித்தாந்தம் ஒத்துக்காக இருந்தாலும் வைகுண்டம் போகிறது கவிதாசம் போகிறது மோட்சம் ஒத்துக்காக முடிந்தாலும் இந்த விக்கிரய வழிபாடு இந்த வழிபாடுகள் வந்தது நிறைய எல்லாமே அவர்களால் தான் வந்தது ஆக அதே ஒத்துக்க வேண்டிய நமக்கு ரொம்ப முக்கியமானது இல்லைன்னா இன்னைக்கு மொத்தமே தேசமே வெறும் வேதாந்தம் மாத்திரம் பேசின உட்காந்தோம்னாக்க தத்துவம் தத்துவம் ஆத்மா சொன்ன உட்காந்தா ஒத்திர வழிபாடு இல்லாமல் ஆத்மஸ்ர்ப தியானம் பண்ணவும் முடியாமல் உபாசனை பண்ண முடியாமல் விஷயங்களும் தெரிந்து கொள்ள முடியாமல் அறகுறை ஆகி எல்லோருமே ரெண்டு கட்டாளம் பேருக்கும் தனியும் இந்தியா முழுக்க வேணா போயிருக்கும் அதனால அவள் பண்ணின உபகாரம் முகோத உபகாரம் பெரிய உபகாரம் அதை மறக்க முடியாது ஆனால் அந்த நிலை இருக்க அது உண்மையானது நிலையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த வைகுண்டமோ கைலாசமோ அவர்கள் சொல்கிற ஒரு நிலை இருக்க அது மாத்திரம் நம்ம ஒத்துக்க முடியாத நிலையில் இருக்குது பிரகாரம் வேதாந்த பிரகாரம் உபேஷன பிரகாரம் பரத்திரட்ச பிரகாரமும் ஒத்துக்க முடியாத நிலைமையில் இருக்குது அது வேணும் அவள் செஞ்ச ஒரு வழி ஆனால் அதனுடைய ரிசல்ட்டு அதனுடைய பலன் அது அல்ல அதற்கு மேலாக ஒன்று இருக்குது மேலாகன்னா கைலாசம் மேலாக வெயகுண்டு மேலாக ஒன்றுக்குன்னு அர்த்தம் இல்லை அதற்கும் மேலாகன அர்த்தம்னா அந்த தத்துவத்துக்கெல்லாம் அடிப்படையாக இன்னொன்று ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் மேலேனா கைலாசம் போய் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது வெயகுண்டு போய் அதுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை மேலையும் இல்லை கேடியும் இல்லை ஆவாவா ஹயத்திலேயே இருக்குதுன்னு அர்த்தம் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை மேலான தத்துவம் சொல்லுவான் பரதத்துவம் அப்படிங்களாம் பெரிய தத்துவம் தான் என்ன அர்த்தம் எங்கயோ ஒசந்த தத்துவம் மேலே எங்கயோன்னு அர்த்தம் கைலாசும் வைகுண்டத்திலேயும் போய் இந்த மோஷ தத்துவம் அர்த்தம் இல்லை அதுக்கு மேலான தத்துவம்னா ஓஹோ அதை காட்ட மேலே ஒரு லோகம் இருக்க போகிறது அங்கே அர்த்தம் இல்லை அது எல்லா தத்துவத்துக்கும் அப்பாறப்பட்ட நிலையிலேயே நம்மளுடைய ஹிரயத்துக்குள்ளேயே இருக்கிற ஆத்ம தத்துவம் இருக்கு இந்த ஆத்ம தத்துவம் அறிந்து கொள்ளணும் வாழ்க்கையினுடைய லட்சியம் அது அதுக்கு சாதனையாக உருவ வழிபாடு விக்கிரக வழிபாடு அந்த சாதனைகளை நன்னா ஸ்திரமாக்கணும் யார் நம்ம அத்விதங்களை காட்டணும் விசிஷ்ட அத்வீதம் துவதிகளும் தான் பண்ணினான் அதுக்காக வாழ் நன்றி கூட சொல்ல நமக்கு தலையாதே கடமை அது ஏன்னா நமக்கு அந்த வழிபாடு அறு அரிசி அறிவகை சமயம் ஆதிசங்கர் வைத்திருந்தாலும் அந்த வழியில் நாம் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஸ்திரமாக இருந்து நம்ம ஏன்னா இவாளுக்கு கர்மா உடனே பக்தி பக்தி ஞானம் அப்படியே போயிட்டா வீடுகள்லேயே பஞ்சாதர் பூஜை வச்சு நல்லா போனால் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா பூஜை பண்ணி இங்கே பண்ணிவிட்டாங்கன்னா வந்தது கலை வந்தது கலாச்சாரம் வந்தது பண்பாடு வந்தது ஒன்றும் இல்லாமல் படிச்சு ஆக இன்றைக்கி வரைக்கும் வீடுகளில் பஞ்சாயர் பூஜை ஆதிசங்கர காலத்துலேயும் ஆரம்பிச்சு பஞ்சாதரன் பூஜை வர ஆரம்பித்ததோ சண்மதஸ்தாபனம் பூஜை வீட்டிலையே பல பழக்கம் நம்மக்கிட்ட வந்ததோ அதிலேருந்து கோவில் போகிற பழக்கம் நம்மளுடைய இந்துக்களுடைய ஸ்மார்த்தர்களிடையே குறைஞ்சி போச்சு அதை நிலை நிறுத்தினா யாருன்னா வைஷ்ணுவாளும் சைவாலும் தான் நிலைநிறுத்தி கோவிலை கட்டி நிறைய இடங்களில் கலைகளும் காமிச்சு தத்துவத்தையும் காமிச்சு ஈஸ்வர பக்தி வரும் முடியா பண்ணிடுறது அவாதம் அந்த வகையில் நம்மளை காட்டணும் ஸ்மார்த்தர்களை காட்டணும் வைஷ்ணவர்களும் மா மாதர்களும் சைவர்களும் ரொம்ப சேவை செஞ்சால் நம்முடைய நாட்டு அதே நேரத்தில் அந்த சேவை செஞ்சாலும் தத்துவ ரீதியில் எது அடையணும் அதோடு நிற்கிறதான்னு பார்க்கும்போது தத்துவ ரீதி தனி அங்கே ஆயுஷங்களுடைய தத்துவம் எதுவோ வேத வேதான் தத்துவம் எதுவோ அந்த தத்துவம் தான் வரணும் தத்துவம் ஆகினால அந்த தத்துவம் தான் நிலையான தத்துவம் அது எங்கேயோ மேலே இருக்கக்கூட இருக்குன்னு இல்லை நம்மளுடைய ஒருவருடைய ஹிரதயத்திலேயும் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியது திரட்சசி நிஜஹயஸ்தம் தேவம் என்னுடைய ஹிரதயத்துக்குள்ளேயே இருக்க ஆத்மஸ்வரூபத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு அங்கே ஆயங்கர் சொல்கிறேன் ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறேன் வெளியில் எங்கேயோ இருக்கும் அர்த்தம் இல்லை வெளியில் இருந்தால் அதுக்கு பரமு என்று பெயர் பரம் என்றால் மற்றொன்று அர்த்தம் பரோட்சம் வேற ஒன்று வெளியில் வஸ்துக்களை இங்கே உட்காந்துங்கன்னா நீங்கள் எல்லோரையும் நான் கண்ணால் பார்க்கறது பர அச்சம் வேறு வேறு பொருளை பார்ப்பது பர அச்சம் பரம்னா உயர்ந்த ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தம் இல்லை இங்கே பரம்னா வேறு அர்த்தம் உண்டு அந்த பர அட்சத்தினால் பார்க்கக்கூடியது வெளிக்கண்ணால் பார்க்கக்கூடியது புறக்கண்ணால் பார்க்கக்கூடியது பர அட்சம்னு பேர் பரம்னா உயர்ந்து ஒரு அர்த்தம் உண்டு பரமாத்மான்னு சொல்லும்பொழுது பரம்பொட் சொல்லுவோம் அந்த அர்த்தங்கில சாமானியமாக பரவஷம் என்றால் நம்முடைய கண்ணாலே வெளி உலகத்தை பார்க்குறோமே அது பரவஷம் சில பேர் உட்கார்ந்தான் கண்ணால் பார்க்கறது பரவாட்சம் என்ன பார்க்குறீன்னா பரவட்சம் அந்த புறக்கண்ணால் பார்க்குறதுக்கு பேர் வெளி உலகத்தை பார்க்குறது பேர் பரவஷம்னு பேர் அதுக்கு நேர் மாறாக உள்கண்ணால் பார்க்குறது ஒன்று இருக்குது அதுக்குத்தான் அப்புறோஷம்னு பேர் அபரோட்சம்னா உள்கண்ணால் பார்க்குறது வெளிக்கண்ணால் பார்க்குறதெல்லாம் உள்கண்ணால் மனதால் புஜியால் உளுக்கண்ணால் பார்க்குறது இருக்கோ அது அபரோட்சம் வெளியால் பார்க்குறதெல்லாம் பரோட்சம் பரோட்சம்லாம் நாமரூபத்தோடு கூடியது அதனால் வெளியில் பார்க்குற பொருளெல்லாம் இருக்கும் போடும் அப்புரோட்சம் உள்ளுக்குள்ளால் பார்க்குற வஸ்து ஒரு நாளும் போகாது மரம் நசிக்காது அப்படியே இருக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அதனால அந்த ஒரு வஸ்து தான் எப்போதும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து அபரோட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து பொருள் பரோட்சம் எல்லாம் வெளியில் தெரியக்கூடிய உலகம் முழுக்க பதினாலு உலகமும் எல்லாம் பரோட்சம் தான் எழுத்தாபுல இருக்க மறுசாலேருந்து ஆரம்பித்தா எத்தனை உலகம் இருக்குமோ எத்தனை புராணத்தை பார்க்குறோமோ எத்தனை நம்பிக்கையோடு இருக்கமோ எத்தனை உலகம் இருக்கும் புத்தகம் சொல்லிருக்கோ அத்தனையே பரோட்சம் நம்முடைய பார்வை உள்பாரையை தவிர வெளியில் எத்தனை இருந்தாலும் எல்லாம் பரோட்சம் நம்முடைய உள்பார்வை மாத்திரம் பார்க்கறது எதுவும் இருக்கோ அது மாத்திரம் தான் அப்புரோஷம் அப்படி அபரோட்சம் அது ஒரு வர வேண்டிய விஷயமே தவிர அது சொல்லிக்கூட வரக்கூடியது அர்த்தம் இல்லை அபரோஷம்னா என்னன்னா உள்ளு பார்வை பார்னா பார்த்தா என்ன தெரியும்னா அது அனுபவித்தால்தான் தெரியும் அதனால் ராஜசங்கர் வச்ச புஸ்தகத்துக்கு பேர் என்ன வச்சார் அப்புரோஷம் அனுபூத்தின்னு வச்சுட்டார் அனுபூதி சொல்ல பரோஷத்தினால் பார்க்குற சொல்லலாம் இத்தனை பேர் இவ்வளோ மின்சார இருக்கான்னா எத்தனை பேர் இப்படி இருக்கான்னு சொல்லி உடனே விளக்கம் கொடுக்கலாம் உள்ளுக்குள்ளே பார்க்குறது போய் எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு சொல்ல முடியாது அது அனுபவம் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் மின்சாரத்தை தொட்டு பார்த்தா அதுக்குள்ளே மின்சாரம் இருக்குது அதனால தான் ஏங்கிறது இதை பார்க்கலாம் மைக்கை பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தி உள்ளுக்குள்ளே இருக்குது அது எப்படி பார்க்குறதுனா தொட்டு பார்த்தா தெரியும் தொட்டால் என்ன தெரியும்னா ஆமாம் ஆனால் என்ன தெரியுதுன்னா எல்லாரும் தொடுக்கும் அப்போ தான் தெரியும்பா அவளுக்கு ஹா தொட்டு அனுபூதி வந்தால் தான் வருமே தவிர ஷாக்கே சாமான்யமாக மின்சார ஷாக்கே உள்ளுக்குள்ளே ஒயருக்குள்ளே இருக்குது அந்த ஷாக்கே தொட்டால் தான் தெரியும் அப்போ தான் ஷாக்கு அடித்தாதான் ஆமாம் அதுவும் என்னமாரி இருக்குது ஷேப்பாக வெறுப்பாக கருப்பாக என்னமாதிரி அடிக்கிறது என்ன தொடணும் தொட்டால் தான் அவளை தெரியுதுன்னு தெரியாது அதுதான் அனுபூத்தி மின்சார சக்தியை தொட்டால் தான் சொல்ல முடியாத வருது அந்த மாதிரி அனுபூதி இருக்குன்னா அது ஒயருக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிறது ஆத்மா இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கொள்ள முன்னாள் அனுபூதி மூலம் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா தெரிந்து கொள்ளவே முடியாது அந்த அனுபூதிக்கு பேர் தான் அப்புறோஷம் பேர் வச்சு உள் மனது மூலமாக உள் புத்தி மூலமாக மனசு மூலமாக தெரிந்து வேண்டிய விஷயம் மனசை அனுதவியம் மனசு மூலமாக தந்து கொள்ள முடியும் புத்தி மூலமாக தான் கொள்ள முடியும் இந்த புத்தியும் மனசும் வழியில் தெரியாது அது உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் அது மூலமாக கண்ணு காது மூக்கள்லாம் வழியில் தெரிவிக்கிறது அதனால மனசு புத்திலாம் வெளியில் தெரிவிக்கிறதுனாலே உலகம் முழுக்க நம்ம பார்க்குறோம் அந்த மனசு புத்தி வெளியில் தெரிவிக்காமல் கண்ணு காதுமுகம் தெரிவிக்காமல் வச்சுட்டு இருக்குன்னா அப்போது அது எங்கே தெரிவிக்கும் இது இங்கே தெரிவிக்க வேண்டிய வேலை உண்டு மனசுக்கும் புத்திக்கும் ஒரு வேலை என்னன்னா எதையாவது தெரிவிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு கண்ணு காதுமுக்கு திறந்து இருந்தால் அதுபோல விஷயங்கள்லாம் காமிக்கும் எல்லா பொருளையும் காமிக்கும் பார்க்கும்படியாக இருக்கும் அதனால எல்லா விஷயங்களும் பார்த்துக்குறோம் காரணம் மனசு புத்தி அது நினச்சி தான் தனியும் நம்ம பார்க்குறோம் ஒரு செகண்ட்லையே இத்தனையும் உலகம் முழுக்க பார்க்குறோம் நினச்சிக்கிறோம் பேசுகிறோம் என்ன பண்ணுறோம்னா மனசு புத்தியினுடைய தொடர்பு இல்லாமல் இத்தனையும் இருக்க முடியாது எப்படி மின்சக்தி இல்லாமல் இது பேசாதோ அதுபோல் மனோபுத்தினுடைய சக்தி இல்லாமல் தொடர்பு இல்லாமல் மனுஷன் இயங்க முடியாது அதுக்கு ஏங்கிறது காரணமாக இருக்குது அதே மாதிரி அது அங்கே தான் ஏகும் இல்லை உள்பக்கமாக பார்த்தோன்னா அங்கேயே இயக்கும் இயக்கிற சுவாவம் உள்ளதே தவிர அந்த மனசு புத்தியும் அது வெளியில் தான் இயக்கும் உள்ளுக்குள்ளே இயக்குங்கிறது அந்த வித்தியாசம் கிடையாது எதை வேணால் இயக்கும் நம்ம சுபாவத்தினால கண்ணை கா திறந்து உட்காந்துருக்கோம் இதை பார்த்தா உடனே அதை ஏற்கறது அப்படியே கண்ணை பூக்கு வாக்கை எல்லாம் மூடிகிட்டு உட்கார்ந்தோம்னா மனசுக்கிட்ட பூகும் அந்த எண்ணங்கள் எல்லாமே அப்போ மனசு புத்தி என்ன பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கோ அதை காமிக்கும் அதை பார்த்தாக்கா அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த அறிவு வந்து நமக்கு ஞானம் வரும் அந்த மாதிரி ஞானம் வருது தான் அபரோட்ச அனுபூதி ஆக புத்தியினால்தான் பரோட்ச அனுபூதியும் வருது புத்தியினால்தான் அபரோட்ச அனுபூதியும் வருது புத்தினாத்தம் அறிவுன்னு அர்த்தம் அறிவினால்தான் பரோட்ச ஜானமும் நமக்கு வருது அறிவினால்தான் வழிஞானமும் வருது உள் ஞானமும் வருது அறிவு மூலமாக பொருளை பார்க்குறோம் உடனே ஆஹா இந்த வஸ்து நல்லாயிருக்குன்னு அவசியம் தோல்வது அது குறிப்பாடு அதுங்கிறது பிரயத்னப்பட்டு பொருளை சம்பாதிக்க போகிறோம் அதனால் அஸ்திங்கிறது சொல்கிறது எது மனசு தான் ஒரு பொருளை பார்த்து இது அஸ்தின்னு சொல்கிறது இருக்குதுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்த உடனே வேணுமா வேண்டாமா தோணி அதை டிஸ்கஷன் ஒரு நிமிஷத்தில் பண்ணி யோஜனை பண்ணி சிந்தனை பண்ணி இது வேணும் வேண்டாம் விடுறோம் ஆக ஒரு வஸ்து இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எது காரணம் மனசனுடைய புத்தியினுடைய எண்ணங்கள் தான் கண்ணு காது மூலமாக நம்ம காண வச்சு இது அஸ்தி சொல்ல வைக்கிறது அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் அந்த மனசும் புத்தியும் போய் அஸ்தின்னு காமிக்கிறது அது வந்து ஆத்மஸ்வரூபம் அது எப்போவுமே அஸ்தி எப்போவுமே அஸ்தியாக இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம் அதை காமிக்கிறது மனசும் புத்தியும் சேர்த்து அதே மனசு புத்தி வெளி கண்காலும் மூலமாகவும் வெளிப்பொருளையும் காண்பிக்கிறது ரெண்டையும் காண்பிக்க கூடிய சக்தி மனசு புத்திக்கு இருக்குது திறந்தோமானால் கதவை திறந்து கா வாயை திறந்து கண்ணை திறந்து வாயை திறந்து பேசினோமானால் எல்லா உறுப்புகள் மூலமாகவும் அந்த புத்திசக்தியாவது வேலை செய்ய தோண வைக்கிறது அதே எத்தனை மனசும் புத்தியை அடக்கி வைத்து நம்ம வந்து உள்புறமாக திருக்கணுமா திருப்பினோமானால் அதே புத்திசக்தி உள்ளுக்குள்ளே நமக்கு ஞானத்தை கொடுக்கறது அதனால தான் ஆயுஷங்கர் சொல்லும்போது சொன்னார் ஒரு சரணாம்பூஜ நிர்பர பக்தகா சம்சாரா தச்சிராத் போ முக்தகா சேந்திரிய மானச நியமா தேவம் இந்திரியங்களையும் மனசின் உறுப்புகளையும் நீ உள்பகமாக திருப்ப திரக்ஷி நிஜகிரதயஸ்தம் தேவம் ஆத்ம சுமித்ரி கண்ணாலாம் காக்காம் அப்படின்னார் அதனால புத்தியினுடைய ஒரு நிலை எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்கிற ஸ்வரூபம் தான் அதுக்கு அதை வழியுள்ள இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும் எதையும் இருக்கிற இடத்த காமிச்சு இது இயற்கையாக உள்ள பிரகாசம் உள்ளது அது அதுக்கு எப்படி பிரகாஷம் வந்து புத்தியே ஜடம் தானே அதுக்கு எங்கேயும் பிரகாஷம் இருந்ததுன்னா ஆத்மா ஒன்று உட்காந்துக்கிறதுனால புத்திக்கு பிரகாஷம் இல்லைன்னா அந்த புத்தியும் பிரகாஷம் கிடையாது ஏன்னா உடம்போட செத்து புத்தி மனசெல்லாம் உடம்பு செத்து போச்சுன்னா மனசும் போடும் புத்தியும் போடும் அப்போ அது ஜடம் அதுக்கு எப்படி மனசுக்கும் புத்திக்கும் பிரகாஷம் வந்தது ஆத்மா ஒன்று ஒன்று கூட அந்த பிரகாஷினால் மனசும் புத்தியும் பிரகாசிக்கிறது ஏன் அது மாதிரி தெரியுது கண்ணுக்கெல்லாம் பிரகாஷிக்கல்தான் கண்ணாடி சுத்தமாக இருந்தால் அதில் பிரதிபலனும் தெரியும் வெறும் மரக்கட்டையை எதிர்த்தாபல வச்சோமுன்னா அதில் ஒன்றும் தெரியாது ஆக பிரதிபலனத்துக்கு சக்தி ஒன்று எங்கே இருக்குது கண்ணாடியில் இருக்குது மற்ற வெறும் உருவ பொருள்களை கொண்டு காமிச்சா துணியும் கனியை கொண்டு காமிச்சா அது பிரதிபலிக்காது கண்ணாடி காமிச்சா பிரதிபலிக்கும் வேறு எந்த பொருளை கொண்டு வச்சாலும் எதிர்த்தாபில் பிரதிபலிக்கிற சுவர்ப்பும் எதுவும் தெரியாது நம்ம நம்ம மூஞ்சி பார்க்கணுன்னா கண்ணாடி எல்லாம் தெரியணுமே தவிர நமக்கு எத்தவளோ துணியை காமிச்சு எடுத்தவளோ பிடிச்சா நம்ம ஊஞ்சி தெரியாது எந்த பொருளையும் நமக்கு முன்னாடி வச்சா தெரியாது கண்ணாடி வச்சால் உடனே நன்னாக தெரியும் ஆக கண்ணாடி பிரதிபலிக்கிற சுரூபம் உண்டு மக்க எந்த பொருளுக்கும் நம்ம பிரதிபலிக்கிற சுருப்பம் நம்ம பற்றி பிரதிபலி சுரூபம் தெரியாத எப்படி இருக்கோ அதே போல் மனசுக்கும் புத்திக்கும் கூட கண்ணாடி போல் ஸ்வச்சமாக உள்ளதுனால அங்கே ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரகாஷம் பிரகாசிக்கிறது சாத்தியமாக இருக்குது நம்ம கண்ணுங்காது மூக்குறுப்புகள்லாம் அது மாதிரி இல்லாததினால அங்கே பிரகாஷிக்க மாட்டேங்கிறது இப்போ எப்படி பிரகாசிக்க பிரகாசிக்காமல் வருன்னா அந்த பிரகாசத்தினால இது பிரகாசிக்கிறது நேரடியாக ஆத்ம பிரகாசத்தினால வரல ஆத்ம பிரகாசத்தினால புத்தி பிரகாசம் மனப்பிரகாசம் அந்த பிரகாசத்தினால கண்ணு காலம் மூக்கெல்லாம் பிரகாசம் அடைஞ்சு புருவலையும் பிரகாசிக்க செய்து பொருளையும் பார்க்க வைக்கிறது ஆக மனசு புத்தி ரெண்டும் ஆத்ம பிரகாசத்தினால பிரகாசிக்கிறது இயற்கையாக மனசு புத்தி ஜடம் ஏன்னா உடம்போடு சேர்ந்தது மன உடம்பு எப்படி ஜடமோ அது ஒன்று பிரகாஷிக்காதோ கை கையில் வச்சு பார்த்தா என்னத்த பிரகாஷிக்கும் மூஞ்சி தெரியாது கையில் வச்சு பார்த்தோன்னா மூஞ்சி தெரியாது கண்ணாடி வச்சு பார்த்தா மூஞ்சி தெரியுது ஏன் தெரியாது இதுக்கு பிரதிபல சக்தி கிடையாது கைக்கே இது வரும் தோல் ஆனால் கண்ணாடி வச்சு பார்த்தோன்னா நம்ம பிரதிபலம் தெரியிற மாதிரி ஸ்வச்சதா இப்படி வெழுங்குதான் இருக்கோ வெளுப்பு எப்படி சொந்தமாக இருக்கு சொந்தமாக இருக்குன்னு தெரியுறதோ அது மனசு புத்திக்கும் ஆத்ம பிரகாஷத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கை காலம்பூக்கள்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது வாய்ப்பே கிடையாது எப்படி வேலை செய்கிறதுன்னா ஆத்மனிஷ்டத்தினால் பிரகாசத்தினால மனசு புத்தி பிரகாஷித்து அந்த பிரகாஷினால் கண்டுகாது மூக்கு பிரகாஷம் வந்து அந்த டாலாவில் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பொருளும் தெரிஞ்சு நம்ம பார்க்கணும் ஆக உண்மையான சுருப்பத்தை பார்க்குறோம் என்னன்னா எதுவுமே கிடையாது ஒரு பிரகாஷம் ஒரு பிரகாஷம் ஒரு பிரகாஷனால் வந்து மூணாவது நாலாவது பிரகாஷத்தினால பொருளை பார்க்குற மாதிரி தான் நேரடி பிரகாசமாக பார்க்கக்கூடியது கிடையாது நேரடி பிரகாசமோடு புத்தி மனசு ரெண்டு தான் அந்த பிரகாஷம் மற்றந்த பிரகாஷி இப்போ அது மூலமாக கண்காது மூலமாக பொருள்களை பிரகாஷிக்கச் செய்து நம்ம கண்ணால் பார்க்குறோம் அதே பிரகாஷம் கண்காது மூலம் போகாமல் அது உள்ளடக்கி வச்சுட்டோம்னால் உள்ளுக்குள்ளே ஆத்மஸ்வரூபம் சொத்த பிரகாசமாகவே இருந்துட்டுருக்கு அடக்க வேண்டிய முயற்சி நம்மளுடைய தவிர பார்க்க முயற்சி புத்திக்கும் மனசும் கிடையாது அடக்க வேண்டிய சுரூபத்தை அடைக்கிட்டோம்னால் கண்ணுக்கு மனசும் புத்தியை என்ன பண்ணுறதுன்னா அடைக்கிற உடனே பர்மனண்ட்டாக நன்னாக அடக்கி அதை வச்சு பிரகாஷிக்கச் செய்து ஆத்மஸ்வரூபத்தை நம்ம புத்தியில் பிரகாஷிக்க செய்து அது மூலமாக உபாசனை பண்ணி ஞானத்தை அடைஞ்சு புத்தி நிஷ்ட விருத்தி புத்தியில் இருக்கிற எல்லாம் மனசுன எண்ணங்கள் எல்லாமே ஞானமாகவே ஆகிடும் அப்போ ஞானம் தவிர வேறு நமக்கு தெரியாது பிரதிபிம்பம் பிம்பம் ரெண்டும் ஒன்றாவே ஆயிடும் பிரதிபிம்பம் எங்கே இருக்குது மனசுலையும் புத்திலையும் பிரதிபிக்கிறது அதனால் அந்த பிம்பம் பிரகாஷனால உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் பிரகாஷிக்கிறது மனசுக்கும் புத்தியும் உள்ளடக்கிப்படுத்தினா அந்த பிரகாஷம் என்ன பண்ணுறது ரெண்டு பிரகாஷம் ஒன்றாவே ஆகிடும் அப்போ புத்தி நஷ்ட பிரகாஷமும் மனசு நஷ்ட பிரகாஷம் எங்கே இருக்குது ஆத்ம பிரகாஷமாயிடும் புத்தியை தூக்கி விட்டுரும் சேர்ந்தது அதுவும் படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதுனால் நாம ரூபத்தோடு சேர்ந்துது அதனால் அது ரெண்டும் தனியாக போயிடும் நிற்கிற எது இருக்கும் ஒரே பிரகாஷம்தான் இருக்கும் அதனால் நம்ம ஆயுதங்களோட அடிப்படையில் கீழே பரமாத்மா பரமாத்மா சொன்னார்னால் எங்கேயோ இருக்கார் அர்த்தம் இல்லை அவரை ரொம்ப சிரமம் ரொம்ப தள்ளி இருக்கார் அந்த பரமாத்மா யாருன்னு கேட்டால் ஜீவாத்மா தான் பரமாத்மாவே தவிர பரமாத்மா தவிர ஜீவாத்மா வேற கிடையாது என்று கொள்கை இருக்க ஒரே ஒரு ஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம் என்று நினைப்பு வருது அதுதான் அத்வை சித்தாந்த அடிப்படை நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா ஒன்று அதனால் ஜீவ பரமாத்மா பேதம் சொல்கிறது அத்வயத்திலையும் பேதம் இருக்குது வேற்றுமை இருக்குது அப்படின்னா நினச்சிக்கிறோம் எந்த இருக்குது எது வரைக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கோமோ அது வரைக்கும் தெரியாமல் இருக்கும் தெரிஞ்ச ஒருபாடு என்னென்னா அந்த ஜீவஸ்வரூபம் தான் பரமாத்மஸ்வரூபம் அப்புறம் நமக்கு தெரியும் எப்படி எங்கேயும் நிறைஞ்ச பரம்பரோட சாலை கிராமத்தில் நம்ம தியானம் பண்ணுறோமோ அதுபோல் எங்கே நிறைஞ்ச பரமாத்மாவே ஜீவந்து நம்ம நினைக்கிறோம் பிறகு அந்த ஜீவனுடைய சுரபம் என்ன இருக்குது சாலை கிராமத்தில் விஷ்ணுவை தியானம் விஷ்ணு சுரபம் நம்ம ஆகிட்ற அந்த கல் சாலி கிராம கல் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் விஷ்ணுவை நினச்ச நினச்சி விஷ்ணுவாகவே நம்ம ஆகிற மாதிரி கல் அப்படியே தான் இருக்கும் ஆனால் சுரூபம் நம்மக்கிட்ட விஷ்ணு சுரூபம் நம்ம மனசில் வர்ற மாதிரி இந்த ஜீவனையும் அதனுடைய சுரூபத்தையும் நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க நிஜமான சுரூபம் ஜீவன் சுரூபம் எதிர்பார்க்க பார்க்க பார்க்க பரமாத்மாவுக்கு சொன்ன லட்சணங்கள்லாம் ஜீவாத்மாவுக்கு இருக்கிறதுனால பேர் வந்து தவிர பேர் கிடையாது ஆத்மான்னு ஒன்று இருக்கும் அது எங்கேருந்து சிருஷ்டி ஆத்மதா சிருஷ்டிஹி ஆத்மதா ஸ்திதி ஆத்மதா பதிவு நாஷம் எல்லாம் ஆத்மாவிலேயே வந்தது ஆத்மாலேயும் போச்சு ஆத்மாலேயே நிற்கிறது அதுதான் நமக்கு கடவுள் டேன் வந்தது கடவுள் டேன் வந்து கடவுள் கடவுளுக்கு சம்மந்தம் வச்சு சிருஷ்டி சித்த முகாரம் நம்மகிட்ட கிடையாது வந்தது ஆத்மாவில் ஆத்மாவே போச்சு ஆத்மா சிருஷ்டி என்னன்னா ஆத்மா தெரியாத வரைக்கும் சிருஷ்டி பண்ணுறதா நம்ம நினைச்சிக்கிறோம் எந்தபடி புற பொருள் தெரியாத வரைக்கும் அது வெளுப்பாக இருந்து வெளுப்பாக இருந்து சொல்லி உடனே கிழிஞ்சலாக இருந்தது போய் நம்ம போய் வெள்ளி நடிச்சுட்டுவோம் அதுபோல் ஆத்ம சுரமம் தெரியாத வரைக்கும் எல்லாமே சிருஷ்டி சிதி சம்ஹாரம் எல்லாம் நல்லது நல்லதுதான் சரியாக தான் இருக்கோம் ஆத்ம சுரமம் தெரிஞ்ச உடனே இந்த சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாம் நாமருமம் எல்லாம் வெறுன உலகத்துக்காக இருக்க தவிர நிஜமானது அல்ல ஆத்மா உண்டு தான் அதை வச்சு வேதாந்த மனசில் அத்வீத மனசில் எதையும் வெள்ளேன்னு சொல்லலை நிஜமானது எல்லாம் உண்டு எல்லாம் இருக்குது நிஜமானது இல்லை போய் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா பிரம்ம ஒன்று தான் நிஜமானது பாக்கியெல்லாம் இருக்கு தோற்றத்தில் இருக்கு எப்படி கிழிஞ்சல் முன்னாடி இருக்குது வெள்ளியாக பார்க்கும்போது இருக்குது வெள்ளியிலே தூரம் போட்ட ஒரு பான்னு இருக்குது மூன்று காலத்துலேயும் இந்த கிழிஞ்சல் இருக்கோ அதுபோல் இந்த உலகம் எப்போதும் இருக்குது நிஜமாக இருக்கா இல்லை வெள்ளி தோன்றுறமாரி நமக்கு தோண்டிகிட்டு இருக்குது உலகம் இப்போ வெள்ளியிலேயே தஞ்சோன்னு என்ன ஆச்சு தூரம் போட்டுருவோம் ஆனால் கிழிஞ்சல் அப்படியே இருக்குது அதுபோல் இந்த உலகம் எப்போதும் இருந்துட்டு நமக்கு இந்த உலகத்தில் சுகுதுக்கங்கள் வருது பந்தம் இருக்குது மோட்சம் இருக்குது இல்லை நினைச்சுன்னு விசாரம் பண்ணிட்டு உலகம் இருக்குது புரிஞ்சு போச்சுன்னா ஞானந்தான் முக்கியமானது நாம ஒரு நிஜமா இருந்தது புரிஞ்சு போச்சுன்னா அப்போது உலகத்தில் இவன் மாட்டி பாட்டான் உலகம் பாட்டுக்கு இவனுக்கு அதுலேருந்து பந்தம் இருக்காது இவனுக்குனால் எந்த அர்த்தம் இவனுடைய அறிவுக்குன்னு அர்த்தம் எல்லாம் அறிவை வச்சு இவங்கிறது தனியாக கிடையாது இவருடைய அறிவை வச்சு தான் இவருக்கு பந்தம் மோட்சம் எல்லாமே அறிவை வச்சு ஞானத்தை வச்சு மோட்சம் பந்தம் எல்லாம் நல்லறிவு இருந்தால் உண்மை ஞானம் வந்து விட்டால் தப்பான ஞானம் இப்போ ரெண்டு எண்ணம் எங்க இருக்கு மூளையில் இருக்கு புத்தியில் இருக்கு கிழிஞ்சல் ஒரே மாதிரி தான் இருக்கு கிழிஞ்சலை பார்த்து நம்ம வந்து வெளியே நினைச்சோம் அந்த புத்தி அந்த நேரத்தில் கிழிஞ்சல் நமக்கு வராது அந்த வராது எப்போ வெள்ளி நேச்சன் இருக்குமோ அப்போ கிளி அறிவுக்கு வெள்ளி அறிவு வராது கிழிஞ்சலோடைய அறிவு வராது கிழிஞ்சல் நேச்சன் வரைக்கும் வெள்ளி அறிவு வராது இது பரஸ்பரம் ரெண்டு பேருக்கு விரோதம் அதுபோல் ஆத்மவஸ்து நினைக்கும்போது அனாத்மஸ்து நமக்கு தெரியாது அனாத்மன் சொல்லுவதுக்கும் ஆத்மஸ்து நமக்கு தெரியாது எங்கே மூளையில் ஆக உலகத்தில் இருந்துருக்கோம் நம்ம மூளைக்கு இருக்காது நம்ம மூளையை இதுலேருந்து கழட்டுறது இருக்க அதான் விடுதலை மூளை புத்தியே இதுலேருந்து தனியாக இருக்க அதுதான் விடுதலை அதுதான் மோட்சம் ஆகினால புத்தி மூலமாக நம்ம தீர்மானம் பண்ணி இது வந்து இத்தனாயி நம்ம அனுபவிச்சதெல்லாம் நிஜமானது அல்ல அனுபவித்தோம் ஆனால் நிஜமானது எது ஆத்மஸ்வரம் ஒன்று தான் புத்தி மூலமாக தீர்மானம் பண்ணி ஒரு நிலைக்கு வர இருக்குமே அதுதான் அனுபூதி அனுபூத்தினால் என்ன அர்த்தம் நான் அனுபவிச்சேங்கிறோம் எதை அனுபவித்தோம் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டோம் ஆஹா நல்ல ஸ்வீட்டாக ரொம்ப ருச்சியாக இருக்குது அனுபவிச்சேங்கிறோம் என்னாச்சு அனுபவங்கிறது மனசு வரைக்கும் புத்தி வரைக்கும் போய் அனுபவிச்சேன்னு சொல்லும்போது இல்லையோ இந்த அனுபவம் வேறத்துக்கு சொல்ல முடியாது அந்த ஸ்வீட் எப்படி இருந்தது அந்த மதுரம் எப்படி இருந்தது சொல்ல முடியாது நீ வாயில் போட்டுக்கோ அப்போ தான் மதுரம் தெரியும் மிளகாய போட்டுக்கோ எப்படி இருக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் எப்படி கடுமையாக இருக்க தெரியாது நீ வாயில் போடு அவள் அனுபவிச்சாதான் அனுபூதி வருவே தவிர வராது அதுபோல் அப்புரோஷம் மூலமாக உள்கன்று மூலமாக உள் இந்திரியங்கள் மூலமாக திசை திருப்பி உள் பக்கமாக எந்த ஒரு அனுபவம் வருதோ அதுதான் அப்புறோஷ அனுபூதி என்ற பெயரோடு ஆதிசங்கரர் வந்து நம்முடைய மனசை நம்முடைய புத்தியெல்லாம் உள்புறமாக திருப்பி என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் ஒன்றும் நிஜமானது அல்லன்னு தெரியும் மனசில்லை புத்தி இல்லை ஒன்றும் இதெல்லாம் அதுக்கு காரணமாக இருந்து காரியமாக இருந்து நம்ம காட்டி வைக்கிறதே நிஜமானது சுரூபம் ஒரே ஒரு ஸ்வரூபம் அதுதான் ஆத்மஸ்வரூபம் தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஜீவஸ்வரூபமாக இருக்கும் நீவன் பேர் இருக்குது அதுக்கு ஒருபாடு ஜீவஸ்வரூபம் ஜீவத்தும் போடும் நீவன் எதுக்கு சொல்லணும்னா புரியறது நமக்காக சொல்லணும் ஏன்னா உடம்புடமுடைய என்ன இருக்குது பரமாத்மா உட்கார்ந்துனா புரியாதவனுக்கு ஜீவன் உட்கார்ந்தான ஆர்டி வைக்கிறான்னா அதான் புரியும் அந்தமாரி அடையாள சின்னத்துக்காக சொல்லப்பட்டது ஒரு வீட்டில் காக்கா உட்கார்ந்து இப்போ எங்கேயிருந்து பார்க்க போனால் அந்த வீடுக்கு போனோம் எந்த வீடுன்னா அங்கே உட்காந்து காக்கா அந்த வீடு தான் தான் இவன் போகிறவுள்ள காக்கா போயிடுது ஆனால் வீடு மாதிரி கண்டுபிடிட்டே இருக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டான் ஆக வீடு லட்சியமே காக்கா லட்சியம் இல்லை அது போல அந்த ஆத்மஸ்வரூபம் லட்சியமாக வந்து ஜீவாத்மான் பேர் வந்து ஜீவன்கிற பேர் லட்சியம் இல்லை ஆத்மாங்குற பேர் தான் லட்சியம் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக ஒரு லட்சணத்தை சொல்லி ஒரு ஒரு அடையாளத்தை சொல்லி சொல்லுமே தவிர நிஜமானது அந்த அடையாளம் நிஜமானதில்லை அவர் எப்படி இருப்பார் நம்ம முக்கு நாடு போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு இருப்பார்னா பார்க்குறான் அவரை சேகா போச்சு வெர்னி இருப்பார் அவர் பேண்ட் ஷர்ட் இல்லாமல் முக்குநாட்டில் வெர்னி இருப்பார் ஆனால் ஆடு ஒரே ஆள் இவன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிற மாதிரி தவிர அடையாளம் நிஜமானது அல்ல அடையாளம் வந்து போகக்கூடியது இருக்கிற வஸ்து ஒன்று நிஜமானது அடையாளம் தான் வந்து போகக்கூடியது எப்படி நம்ம உலக பார்க்குறோமோ அதுபோல் அந்த ஜீவனுக்கு சொன்ன அடையாளங்களாம் கூட உலகத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து தவிர தெரிஞ்ச பிற்பாடு அந்த அடையாளம் போயிடும் தெரிஞ்சுக்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அடையாளம் வேணும் யார் எப்படி இருக்காது தெரிஞ்சிக்கிற வரைக்கும் அவரை பற்றி புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த அடையாளம்லாம் இருக்கா தான் புரிஞ்சு கொள்ள முடியும் தெரிஞ்ச பிற்பாடு அவர் அவர் இவர் தான் தெரிஞ்சிட்டோம் கண்ணால் பார்த்துட்டோம்னா அப்புறம் அந்த அடையாளத்துக்குள்ளே எல்லா போட்டோம் அப்படியே நம்ம புரிஞ்சுவிடுவோம் அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தில் கூட ஜீவஸ்வரூபத்தில் கூட எது அடையாளங்கன்னு தெரிவிக்கிறதுக்காக ஜீவனு பேர் வந்தே தவிர நிஜமாக அதுக்கும் ஆத்மான் தான் பேர் ஆத்மானா எங்கே நிறைஞ்ச புறம் பொருள் அது எங்கே நிறைஞ்சிருக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கு ஹ்தயத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கு உள்ளத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்குன்னா எல்லாேரும் நிறைஞ்சிருந்தேன் உள்ளத்துக்குள்ளே இருக்க முடியாது எங்கே நிறைஞ்சிருக்காருனா இங்கேயும் இருக்காருண்ணா உலகம் முழுக்க ஒரு ராஜா சமஸ்தவ சித்தாதிபதி உலகம் முழுக்க ராஜாவாக இருந்தாருனா ஒரு சின்ன நாட்டுக்குன்னு ராஜாந்தானே ஆக உலகம் முழுக்க ராஜாவாக இருந்தாலும் சின்ன நாட்டில் வந்து ராஜாவிலாம் போடுவானே நம்ம சக்கரவர்த்தின்னா உலகம் முழுக்க ஆண்டவங்க பேர் சக்கரவர்த்தின்னு பேர் உலக முழுக்க ஆண்டாவும் இந்த ஊரையும் ஆண்டானா இல்லையாவன் ஆடத்தான் இருந்தான் இந்த ஊர் பதிலாம் முடிவுட்டு சக்கரவர்த்தி சொல்ல அது போல் உலக முழுக்க எங்கே இருக்காருனா ஹிரயத்துக்குள்ளேயும் இருக்கான்னு அர்த்தம் அப்படி எங்கேன்னு நிறைஞ்ச பரம்பரில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஹிருதயத்துக்குள்ளையும் இருக்குது அதுக்கு பேர் ஆத்மான்னு பேர் நம்ம புரிஞ்சு கொடுத்துறதுக்காக தீப ஆத்மான்னு சொல்கிறோம் உலக முழுக்க சொல்கிறோம் சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம் நம்பூர் சொல்லுவோம் நம்ப சொல்லுவோம் இந்த நம்ப தான் உலகம் முழுக்க இருக்கான் சக்கரவர்த்தியாக இருக்கான் சொல்லும்போது சொல்லுவோம் நம்பூர் ராஜா வர நமக்கு போகும் நம்பூர் ராஜாவுக்கு அபிமானம் பேசிப்போம் ஆக அவர் யார் அவர் ஒரு முழுக்க ஆடுற சக்கரவர்த்தி தான் சக்கரவர்த்தின்னு சொல்ல மாட்டோம் நம்மக்கிட்ட வரும்போது அபிமானமாக நம்பூர் சக் நம்பூர் ராஜாவராக இருப்போம் அதுபோல் எங்கே நிறைஞ்ச பரம்பரளாக இருந்தாலும் நம்ம ஹிரயத்துக்குள்ள வரும்போது ஜீவாத்மாவுக்கு பேரை கொடுக்குறோம் பேர் நிஜமில்லை நம்பூர் அபிமானத்தான் சொல்லப்பட்ட நம்பூர் ராஜாவும் அபிமானம் சொல்லப்பட்ட மாதிரி ஜீவாத்மா அபிமானம் சொல்லப்பட்டது நிஜமாக அந்த அபிமான போடுத்துன்னா சக்கரவர்த்தியாக தான் அவர் இருப்பார் நிறைஞ்சி தான் எங்கேயும் இருப்பார் அவர் அப்படி நிறைஞ்ச உள்ள ஒரு பரம்பொருளை நம்ம அபிமானத்தினாலே புத்தினாலே மனசினாலே இவர் தான் ஜீவா ஆத்மான்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம் ஆக வேதாந்தமே என்னன்னா அறிவு தான் வேதாந்தம் அறிபூர்ண அறிவு வந்து நமக்கு நல்ல ஜானம் கிடச்சதுனால் மூலம் மூலமாக நல்ல ஜான அறிவு வந்ததுனால் அப்போ ஆத்ம சுபத்தை அறிந்து கொள்ள முடியும் இல்லைன்னு அறிந்து கொள்ள முடியாது ஆக அறிவு மூலமாகத்தான் வேதாந்தமே தவிர பொருள் மூலமாக கிடையவே கிடையாது எந்த பொருளாக இருந்தாலும் கண்ணால் பார்க்குறோம் உடனே போயிடும் காதால் கேட்குறோம் உடனே போயிடும் மூளையில் வாங்கியாச்சின்னா போகாத கூட அதனால புத்தி நிஷ்டமாகத்தான் புத்தி மூலமாகத்தான் அந்த விற்த்திகள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சிந்திச்சு சிந்தி சிந்தித்தோம்னால் பொழுது மற்ற சிந்தனைகள் தானாக போயிடும் சாமானிய இப்போ நமக்கு உலகத்தை சிந்தனை மட்டுமே யாராவது நினைச்சிருந்தால் அந்த நடப்பு ஜாஸ்தி இருக்குது நமக்கு யாரை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ குழந்தையை பற்றியோ வீட்டை பற்றியும் புருஷனை பற்றியோ யாரோ பற்றி நினைச்சோம்னா அவர் நினப்பு ஜாஸ்தியாக இருக்குது இந்த நினப்பே ஜாஸ்தியாக இருக்குது உலகாயத்தை வாழ்க்கையில்னா எப்போ வேணாலும் தூங்கினாலும் இருந்தால் கூட ஒன்று நினப்பாகவே இருக்கேன் யாரை பார்த்தாலும் நான் ரொம்ப அபிமானம் வச்சுட்டு பண்ணிவிட்டாருன்னா எப்போவும் ஒரு அந்த மாதிரி அபிமானம் எங்கே வந்து கொடுத்தோ அங்கே அவன் நினப்பாக தேட்டிக்கு அந்த குழந்தை ஆற்ற தூக்கத்தை கூட அந்த குழந்தைங்க ஞாபகத்தில் அது நெனைப்பில் கூட அவனுக்கு சொப்பனத்தில் கூட வரக்கூடிய என்ன அர்த்தம்னா அவர் அபிமானம் எங்கே வச்சுருக்கானோ அந்த இடத்துல அவனை பற்றி அதிகமாக நினப்பு வருது இதே உள் பக்கமாக தெரிவிப்பாக இருக்கோம் யாரை பற்றி அதிகமாக அது தானாக வருது உள் பக்கமாக பார்த்தா ஆத்மஸ்வரூபமாக பார்த்தா அந்த அபிமான வேஷம் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த அபிமான உள் பக்கமாக பார்க்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தெரியும் ஆக அபிமானம் மூலமாக ஜீவன் பேர் வந்து தவிர நிஜமாக ஜீவனுக்கு ஜீவத்துவங்க பேர் கிடையாது ஆத்மான்னு பேர் தான் பேர் அதனால் சிருஷ்டி எங்கேருந்து வந்தது ஆத்மாவிலேருந்து சிருஷ்டி சமகாரம் எல்லாம் நிஜமான சிருஷ்டியா அல்ல ஆத்மா சுத்தமானவர் சிருஷ்டி பண்ண முடியாது சிதி பண்ணா சமகாரம் பண்ண முடியாது பின்ன எப்படி புத்தினாலே இதெல்லாம் சிருஷ்டியாச்சு புத்தியிலேன்னா சிருஷ்டி கிடையாது புத்தியிலன்னா சிருஷ்டி கிடையாது இப்போ நம்ம போய் நம்மளே உட்காந்து பார்ப்போம் கண்ணை மூடிப்போம் இங்கே இருக்கோம் அவ்வளோ பேர் கண்டு தெரிய மாட்டாள் கண்ணை திறந்தா அவ்வளோ பேர் தெரியுதா இப்போ சிருஷ்டி சமகாரம் எங்கே இருக்குது கண்ணுக்குள்ளே இருக்குது கண்ணை மூடி இருந்தால் பேர் தெரிய மாட்டா இருக்காளா இல்லையா இருக்கா ஆனால் நமக்கு தெரியாது ஏன் அந்த புத்தி எங்கள் வேலை செய்யல கண்ணுக்கு மூடி கிடக்கு புத்தி மூலமாக கண் மூடி கிடக்கு தெரியல கண்ணை திறந்தால் புத்தி மூலமாக தெரியுது இவ்வளோ பேரும் தெரியுது அப்போ எங்கேருந்து வருது இவ்வளோ பேரும் புத்தினாலையும் கண்ணாலையும் தெரிகிறோம் பார்க்குறோம் இல்லைன்னா கண்ணை மூடினால் செவட அவருக்கான் எவ்வளோ உபன்யாசம் பண்ணுங்க என்ன சொன்னாலும் காது கேட்காது ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் அவனுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியாமல் அவ்வளோ பேரும் தெரியும் இவ்வளோ பேர் உபன்யாசம் நடந்தாலும் காது கேட்காது உட்காந்துருக்கானோ குருடனாக இருந்தாலும் இவ்வளோ ஜனங்கள் உட்காந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்துருக்கானோ அதுபோல் இந்த கண்ணு இந்த காதுங்கூட உள்புறமாக திரும்பினாலும் கேட்காது வெளியில் பஜாரில் பெரிய கூட்டம் சாயங்காலம்லாச்சுன்னா அந்த கூட்டத்தில் எல்லோரும் பேசிட்டு போயிட்டே இருப்பான் நடுப்பு நம்மளும் பேசிட்டு போயிட்டே இருப்போம் என்ன பேசினோ ஒத்த பேசுனோ மொத்தம் பேசினா நமக்கு காதில் விழாது கூட்டத்தில் பேசும்போது யாவாக பேசிகிட்டே இருப்பான் இவங்க சொல்கிறது காதில் விழாது ஆனால் காது இருக்குது கண்ணு இருக்குது திறந்துருக்கு இவன் அந்த வழியாக போயிருப்பான் அவனும் பேசின்ண்டே போயிருப்பான் ஆனால் இவங்க காதில் விழுந்திருக்காரு அப்படி எதில் வந்து அவதானம் ஒரு முடிவு ஒரு நிச்சயம் எங்கே புத்திக்கு மனசுக்கும் வராமல் போகிறதோ அங்கே அந்த ஞானம் அந்த வராது தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஞானம் இருக்கும் பஜாரில் போகும்போது எத்தனையோ பேர்ட்ட பேஷண்ட் இருக்கோம் எவ்வளோ பேஷண்ட் இருக்கும் எவ்வளோ கூட்டம் போகிறாள் இப்போ போனானா வந்தாலே நமக்கு தெரியாது அவன் என்ன பேசாங்கன்னு நமக்கு தெரியாது ஏதோ பேசிண்டே போய்ட்டே இருப்பான் காதலே விழாது நம்ம யார்கிட்ட பேசிண்ட் இருக்கமோ அந்த சமாந்திர மாதிரி நம்ம காதில் விழுவோம் அடுத்தவச போதுனா காதில் விழாது ஆக நமக்கு புத்தி போகிறதோ அந்த இடத்துல கேட்கும் எந்த இடத்துல புத்தி போகலையும் அங்கே கேட்காது ஆக புத்தி நிஷ்டமாக நம்மளுடைய வேதாந்தமே நல்ல புத்தி வந்து நல்ல ஜானம் வந்து நல்ல அறிவு வந்து ஆத்மஸ்வரூபம் உடனே தான் இருக்குது பிரம்மோடு தான் சத்தியம் அதுதான் நேற்று இன்று நாளை இன்று அழியாத ஒரு வஸ்து திரிகாலாபாத்திய சுரூபம் மூன்று நாளைக்கு அழியாத ஒரு சுரூபம் பாக்கியெல்லாம் வரும் போகும் இருக்கும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் ஏன் வரும் போகணும் இவனுக்கு தேவையில்லை அதனால் இவன் புத்தியில் வராது மற்றவா அது மாதிரி இல்லையோ இல்லையோ அதனால் அவளுக்காக இருக்கத்தான் இருக்கும் எல்லாருமே புத்தியில் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு உலகமே தெரியாது இருக்குன்னு தெரியாது ஆனால் இப்போது நம்ம ஞானம் தயாரடைஞ்சாலும் புத்தி மூலமாக அவனுக்கு அது தெரியும் மற்றது தெரியாது அவனுக்கு யாருக்கு அறிவில் வந்து ஆத்ம ஜியானம் வந்ததோ அவனுக்கு உலகத்தை பற்றி ஜியானமே தெரியாது எப்படி கிழிஞ்சல் தெரியும் போது வெள்ளி தெரியாதோ வெள்ளி தெரியும்போது கிழிஞ்சல் தெரியாதோ அதுக்கு பரஸ்பரம் விரோதமும் அதுபோல் ஆத்மம் வரும்போது அனாத்ம வஸ்து பற்றி தெரியாது அனாத்ம வஸ்துரும்போது ஆத்ம வஸ்தி தெரியாது பரஸ்பரம் ரெண்டு விரோதம் அதனால் ஆத்மவஸ்து யாவும் தெரிஞ்சுக்கொள்றானோ அப்போது உலகம் இருக்குதுன்னு தெரியாது அவருக்கு நடைமுறை நடந்துட்டுருக்கும் அது வாழ்க்கை எல்லோரும் இருந்துட்டு இருப்பா பார்த்துட்டு இருப்பா போயிட்டுருப்பான் ஆனால் அதில் தெரியாது கிழிஞ்சல்னு தெரியும் அது சூக்கி போட்டிருப்பாட்டு கிழிஞ்சல் தெரியும் இதில் நம்ம பிரமிச்சோம் வெள்ளிங்கிறது தெரியும் அதனால் இந்த சாதகன் ஆய் ஞானம் அடைஞ்சவருக்கு கூட உலக ஞானம் இருக்கும் உலகத்தில் இப்படிலாம் இருக்காதுலாம் தெரியும் ஆனால் அந்த உலக பந்தத்தில் மாட்டிக்க மாட்டான் அந்த உலக பந்தங்கள்லாம் அறிவில் வராது ஏன் அது நிஜமில்லாது அதை போய் வரைய புத்தி செலுத்த மாட்டான் பார்த்துட்டு செய்வான் சாப்பிடுவான் தூங்குவான் எல்லாம் பண்ணுவான் அவன் அறிவு அந்த உலகத்தில் ஒட்டாது மற்ற வாழ்ந்த அறிவெல்லாம் உலகத்தில் ஒட்டும் அதனால தான் சொன்னால் பத்மபத்திரம் இவாம் தண்ணி போல் இருப்பான் தாமரை தண்ணி இருக்குது அதுபோல் இந்த ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்னா ஆத்மசூப்த அணிஞ்சு எப்படி இருப்பாங்கன்னா உலகத்தில் இருக்க மாதிரி தாமழில் தண்ணீர் போல இருப்பான் ஒட்டிக்காமல் இருப்பான் ஏன் புத்தி போய் சேரலை புத்தி அவங்கள்ட்ட போகாத ஆத்மஸ்வரூபத்தில் போனதுனால உலக விஷயத்தில் போய் போகாததுனால பார்வை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் சாப்பிடாம எல்லாம் பண்ணுவான் புத்தியில் போய் அது நிஜமானதுதான் தான் இந்த தீர்வாக பண்ணுறது புத்தி போகல நிஜமானது ஆத்மஸ்வரூபம் தான் தீர்மானம் ஆகிடுச்சு அதுக்கு விரோதமாக வேறு ஒன்றும் தெரியாது எதை பார்த்தாலும் ஏதோ நடந்துருக்குமே சப்பரம் பார்க்குற மாதிரி சினிமா பார்க்குற மாதிரி டிவி பார்க்குற மாதிரி மொபைல் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போய் தாரு நிஜமாக அது இருக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரி புத்தியை அடிப்படையாக வச்சுக்கொண்டு வேதாந்த ஜானம் வந்திருக்கு அந்த புத்தி மூலமாக வந்தது தான் சிருஷ்டி சொல்கிறதுனால சிருஷ்டிகள் தான் நிஜமானதாக பொய்யான்னு சொன்னால் நிஜமானதுன்னு சொல்ல முடியாது ஆனால் உலகத்தில் இருக்கிறவளுக்கு நிஜமானதாக தெரியும் அது அதனால உலகத்தில் உள்ளவா யார் அனா ஆத்மஞ் ஜான்களோ ஆத்ம ஜியானம் இல்லாதவாழாக இருக்காளோ அவளுக்கெல்லாம் நிஜம் ஆத்ம ஜானிக்கு உலகத்து நிஜமல்ல நிஜம் நிஜமல்ல ஒரு பொருளே பார்வை மூலமாக நிஜம் நிஜமில்லாமல் ஆறுது கிழிஞ்சலில் பார்க்கும்போது வெள்ளின்னு பார்க்கும்போது நிஜமாக தோன்றுறது கிழிஞ்சலை பார்த்தோன்னே நிஜமாக இல்லையுன்னு ஒரு பொருளே நிஜம் நிஜமும் இல்லாமல் ஆறுது அதுபோல் இந்த உலகம் கூட யானைக்கு நிஜமில்லாம ஆறுது பொதுஜனங்களுக்கெல்லாம் நிஜமாக ஆகிறது அக்யானிக்கு அதை ஒழுக்க தெரியாதவனுக்கு கிழிஞ்சலை பற்றி முழுக்க தெரிஞ்சவனுக்கு என்ன தெரியும் கிழிஞ்சல் தான் தெரியும் வெள்ளியும் ஞானமே தெரியாது வெள்ளியும் தானே உள்ளவனுக்கு என்ன தெரியும் கிழிஞ்சல் தான் தான் கிழிஞ்சல் எண்ணமே வராது எத்தனை தர சொன்னாலும் கிழிஞ்சல் சொன்னால் நம்ப மாட்டான் நூறு வார்டு சொன்னால் நம்ம படபழப்பு இருக்கிறா பட பழப்பிருக்கிறா முடியுமா அதனால் படபழ பார்த்தேன் வெள்ளியும் நச்சில் உட்காந்துட்டே இருப்பான் கடையில் கொடுத்து உருக்கிலா தான் இல்லேருந்து திரும்பி திரும்பி நடிச்சுட்டே இருப்பான் அந்த மாதிரி அறிவுபூர்வமாக எது வருதோ நிச்சயம் வருதோ அதுதான் ஒரு ஜானம் அந்த ஞானம் மூலமாக வரக்கூடியது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான் சொல்லி பிரம்மை ஒன்று அவனுக்கு உண்மையான அறிவு உண்மையான அறிவுன்னா நிறுத்தம் நேற்று என்று நாளை மூன்று காலம் பாதிக்காமல் தடைபடாமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வசூ இருக்கோ அதுதான் உண்மையான ஞானம் தடைபடக்கூடிய காலம் இன்னைக்கு கொண்டு பார்த்தேன் மத்தியானம் கொண்டு பார்த்தேன் சாயங்காலம் ஒன்று பார்த்தேன் நாளைக்கு கொண்டு தினசாக பார்த்தேன் தடைபடக்கூடிய ஜானம் அறிவு அதெல்லாம் மாறி மாறி வரக்கூடிய அறிவு மாறி மாறி வரக்கூடிய அறிவெல்லாம் மாறி மாறி போயிகிட்டே இருக்கும் ஒரு நாள் போகவும் போடும் அது போகட்டும் இருக்கிற பற்றி கவலை இல்லை மாறி போனாலே பிரயோஜனம் இல்லை அப்புறம் என்ன அது இருக்கட்டும் இல்லாத போகட்டும் மாறி போனாலே உலகத்தில் அந்த வஸ்து நிஜமானது இல்லையானு ஆகிடுச்சு நிஜமான இல்லாத மாறிக்கிட்டே இருக்குன்னாக்க அது இருந்து என்ன போய் இருந்து தானே போய் தானே பிரயோஜனம் ஆகினாலும் நிஜமான வஸ்து இருந்தால் மாறாத வஸ்து மற்ற வஸ்தெல்லாம் பொருளெல்லாம் மாறக்கூடியது ஆக மாறாத வஸ்து ஆன்மாவோடு பாக்கி அத்தனையுமே மாறக்கூடியது எதில் வச்சு மாறுவது ஆத்மா வச்சு தான் எல்லாம் மாறுவது எப்படி ஆத்மா வச்சு மாறுறது ஆத்மா வந்து சுத்தமாக இருக்குது புத்தியில் இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதுனால கண்ணாடி போல் இருக்கிறதுனால உலகம் முழுக்க சிருஷ்டியாகி சம்ஹாரமாகி எல்லாம் ஆகி உலகம் முழுக்க அப்படி ஆகிட்டுருக்கு நம்ம புத்தியில் மாத்திரம் இல்லை உலக காலம் என்றைக்கு நமக்கு தெரியாது அந்த ஒரு சைத்தன்ய சுரூபம் இருந்து ஈஸ்வர சைத்தன்யம் அவர் மூலமாக படைக்கப்பட்டு தாதா யதா பூரம் மகள் பேஜ் எப்படி நான் சிருஷ்டி பண்ணோன்னு புஸ்தகங்கள் சொல்லியிருக்கோ பிரம்மதேவன் அறிவானோ அதே போல் உலகம் முழுக்க படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதுன்னு சொன்னதுனாலேயே அது ஒரு நாள் அழிய வேண்டியது தான் படைக்கப்பட்டால் அழிய வேண்டியது தான் படைக்கப்படாத வசூ அது ஆத்மா ஒன்று தான் பாக்கி ஆத்ம ஜியானம் மூலமாக தான் ஞானம் வருது மோட்சம் வருதுங்கிறோம் அதனால் ஈஸ்வர் கூட என்ன அறுத்து சேஷம் மயா கல்பிதம்ங்கிற ஆதிசக்கிறார் சேஷம் மயா கல்பிதம் ஈஸ்வரன் கூட என்னுடைய மனோபுத்தி தகுந்த மாதிரி கல்பனை பண்ணிங்கிறான் ஏன் தான் விநாயகரை பாருங்க எத்தனை தினசம் விநாயகர் இப்போ பார்க்குறோம் ஏதாவது எப்படி வந்தது புராணத்தை எழுதின்னு சொல்கிறேன் புராணத்தில்லாம் கல்பனையே பண்ணுறான் இவனே பல தினசமான போடுறான் எல்லா பொம்மையும் யாருது இவருடைய புத்தி கல்பினாலும் அத்தனை விநாயகர் பண்ணான் ஒரு நூறு தினச விநாயகரை பார்க்குறோம் அத்தனை என்ன ஒரு விநாயகர் தான் இத்தனை திசாக இருக்கார் எல்லாம் புத்தினாலும் கல்பனை பண்ணப்பட்டு அவ்வளோ பொம்மை பண்ணப்பட்டது உலகம் எப்படி இருக்குது அதுவும் புத்தினாலும் கல்பனைப்பட்டு இவ்வளோ ஒரு திமிஷம் இருக்குது ஆனால் சேஷம் மையாக்கள் ஈஸ்வரனை படைத்ததே நம்ம புத்தி தான் தான் அப்புறம் உலகத்தை விநாயகரே இத்தனை திசாக வந்திருக்கார் விநாயகர் செய்தி பார்த்தா நூற்றுக்கணக்கான தினத்தில் இருக்கார் புத்தினால்தான் அவ்வளோ சிருஷ்டி பண்ணோம் நம்ம ஒருத்தனை விநாயகரையும் இங்கே அவராக வந்து குளிச்சுட்டார் மண்ணிலேந்து ஆரம்பிச்சு பல விதமான பொம்மைகளை பண்ணுறோம்னா எத்தனை நிமிஷம் எல்லாம் புத்தி வச்சு கல்பனை பண்ணி இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பல நிமிஷமான பொம்மைகளை பண்ணி வைக்கிறோம் அதான் சுவாமி பூஜையும் பண்ணுறோம் விநாயகரை பூஜையும் பண்ணுறோம் அதை இது தனியாக வந்த ஒரு சுவாமியே அவ்வளோ தூரம் பூஜை இல்லையா அதுக்கு அனுகுரம் கிடைக்கிறது பலனும் கிடைக்கிறது எல்லாம் கிடைக்கிறது அப்போ கல்பனையினால் வந்ததுக்காக வச்சு பூஜை பண்ணால் பலம் கிடைக்குமானா நிச்சயமாக உண்டு சொப்பரம் கட்டுறோம் நம்ம அது கற்பனை தான் நிஜமானது அல்ல சொனங்கிறது நிஜம்தான் அது கல்பனை இல்லை ஆனால் அதனுடைய பலன் சொப்பனங்கள்லாம் தொண்ணூறு பெர்சன்ட் பலிக்காது சொப்பன கட்ட பலன் தொண்ணூறு பெர்சன்ட் பலிக்காது ஒன்று ரெண்டு பளிக்கும் இது என்ன பலிக்கும்னா தூங்கிட்டே இருப்பான் ஒரு பெஞ்சில் படுத்துகிட்டு இருப்பான் இல்லை திண்டையில் படுத்துகிட்டு இருப்பான் பெஞ்சில் படுத்துகிட்டு இருப்பான் கீழே உழுதுருவான் கை ஒடிஞ்சிடுவோம் அது நிஜமாக இருக்குது பாக்கி சொப்பனம் பலதே அவனுக்கு பலிக்காமல் போகலாம் ஒரு திண்டையில் கீழே விளக்கலாம் சொப்பனத்திலே அடித்து பிடிச்சிருந்து யாரோ வந்து மிரட்டுற பேர் தோணும் மிருக வர பேர் தோணும் சொப்பரம் காணுவாம முடியும் தடாலு கீழே விழுவான் சொப்பரம் தான் விழரா அவன் விழது நம்ம தள்ளி விட்டால் கூட விழமாட்டான் பயப்படுவான் ஆனால் சொப்பரத்தை விழும்போது அவன் நிறையாம தான் விழறான் விழுந்தடுமே கையை ஒடிச்சுக்கிறான் அது நிஜமாக இருக்குது சொப்பரத்துலேருந்து வரது கையை ஒடிச்சிருந்து நிஜமாக எப்படி இருக்கோ அது போல் கற்பனையால் நிஜமாக இருக்க முடியும் அதனால் கற்பனையால் பண்ணான சுவாமி இல்லாம கூட அதனால் பலன் வரது நிஜமாக இருக்க முடியும் ஆக கற்பனையால் உலகத்தினால நம்ம வாழ்ந்து கூட நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியும் ஆக கல்பனை உலகத்துலேயே இருந்துகிட்டு நம்ம நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியும் கல்பனையான சொப்பனத்தினால கீழே விழுந்து கையை ஒடிச்சிக்கிறது எவ்வளோ நிஜமோ அது நிஜமே தான் அப்படின்னு சொல்லி கற்பனையில் கூட நிஜத்தை அடைய முடியும் உலகம் கல்பனைன்னா நம்ம எப்படி ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியும் நாமும் கல்பனை தானே இந்த உடம்பு கடம்பு எல்லாம் கல்பன தானே நாம் மாத்திரம் நிஜத்தை அடைய முடியும்னா கல்பனையில் நிஜத்தை அடைய முடியும் எப்படி சொப்பனத்தில் கீழே விழுந்தா எப்படி நமக்கு வந்து கைகால் உடஞ்சி நிஜமாக இருக்கிறதோ அதுபோல சொப்பனத்திலேருந்து கைகால உடைய நிஜமாக இருக்கிறது போல இந்த உடம்பால் இந்த உலகத்தினால பார்க்குறதுனால இத்தனை காரியத்தினாலே இத்தனை சாதனைகள் மூலமாக கல்பனையாக இருந்தாலும் பலன் நிஜமான பலனை அடைய ஞான சுரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியும் என்று நம்முடைய ஆதிசங்கர் நம்ம சொல்லியிருக்கார் இப்படி உலகமானது ஆத்மாவிலேருந்தே கற்பிக்கப்பட்டு ஆத்மாவிலேயே நின்று ஆத்மாவிலேயே லயிச்சு போடுறது எது ஆதாரமும் அங்கேயே வந்து அங்கேயே நின்று அங்கேயே போடுறது கல்பனையெல்லாம் எப்போது எப்படி இருக்கும் எந்த ஆதார வசூல் தெரிகிறதோ அதுலேருந்து வந்து அதிலே போடும் வெள்ளி எங்கேயிருந்து வந்தது கிழிஞ்சலேயே இருந்துது வெள்ளி எங்கே போச்சோ கிழிஞ்சலேருந்து போடுது கிழிஞ்சல இருக்க நிஜமா இல்லை தோற்றம் தான் அத்தனை அதுபோல் ஆத்மஸ்வரூபத்துலேருந்து உலகம் முழுக்க வந்தாலும் தோற்றம் கல்பனை அப்படி வந்து அதுலேயே நின்று நம்மெல்லாம் சாதனை அடைஞ்ச உடனே ஞானத்தை அடைஞ்ச உடனே அறிவு அடைஞ்ச உடனே எப்படி தூக்கி போட்டுருமோ அப்போ பிரபஞ்சம் சரியில்லைன்னு தேவையில்லை தூக்கி போட்டுரும் அப்போ ஆத்மஸ்வரூபம் ஒன்று தான் நமக்கு மிஞ்சிறது என்பது தான் அத்வைதாசுன்னு அடிப்படை அது சிருஷ்டி எங்கேருந்து வருது ஆத்மாவிலேன்னு வந்து ஆத்மாவிலேருந்து ஆத்மாவில் போகிறது வைஷ்ணவா மாத்வாளுக்கு கடவுள்டேன்னு வருது கடவுள்கிட்ட இருக்குது கடவுள்கிட்ட போகிறது அது கடவுள்கிட்டையும் போய்டுறது அதனால எங்கேருந்து வந்தோ எங்கே வந்தோ அங்கே போகணும் அந்த ரீதி பிரகாரம் கடவுள் டேர்ந்து வந்து நான் வளர சொல்கிறேன் நம்ம கடவுளை கொண்டுறதில்ல ஒரு சைத்தன்யமான ஒரு வஸ்து ஒத்துக்கிட்டு அது மூலமாக சிருஷ்டி ஆச்சு பிரக்ரிகா வேணுங்கிறதுக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் சொல்லி ஒரு டெக்னிக்கலுக்காக ஒரு வழிமுறை சொல்கிறோமே தவிர எல்லாம் கல்பனை அவர் கல்பனை பண்ணி அவர் மூலமாக இப்படி ஆச்சுன்னு ஒரு வழிமுறை சொல்லணுமே அதுக்காக எப்படி தான் உலகம் உண்டாச்சு எல்லாம் புத்திலேருந்தால் எப்படி புத்தியில் உணவாயிருக்குமா கண்ணை மட்டும்னா தெரியல கண்டு தரந்தால் அது சொல்லிவிட்டுலாம் வாயால் இவ்வளோ பேர் நிஜமாக இருக்காலும் எப்படி வந்தான்னு அந்த வந்தது உருமா விஷ்ணு சிவன் வந்து புராண கதையெல்லாம் வச்சுக்கிட்டு உருமாவை சிருஷ்டி விஷ்ணு பரிபாலனை சிவன் எல்லோரும் ஞானத்தை கொடுத்தார் அப்படி வந்து ஒரு வழிமுறையை சொல்கிறோம் அப்புறம் ஞானம் இங்கேருந்து வரும்னு சொல்கிறாங்க இவ்வா மூணு பேரும் வழிபட்டால் மாதிரி சொல்ல முடியாது இவா வழிபட்டு இவள் அனுகுரத்தினால ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா ஆவிர் பவதி நானியதா ஈஸ்வர்டு தான் அத்வைத வாசனையே வரும் அந்த எண்ணமே வரும் அந்த சிந்தனையே வரும் அது மூலமாக எண்ணெயத்தை வளர்த்துக்கண்டு ஞானத்தை செம்பாதிச்சுட்டு போகணும்னு சொல்லி ஈஸ்வர உபாசனைகள்னு சொன்னான் ஈஸ்வர ஞானம் ஈஸ்வர உபாசனை உபாசனைக்கு ஞானத்துக்கு வித்தியாசம் உபாசனைன்னா எல்லாத்துக்கும் கூட இருக்கிறதா நினச்சிக்கிறது உபாசனை இருக்கிறது அப்படியே பார்க்கறது ஞானம் அறிவு இப்போ வந்து கண்ணில் ஆத்மஸ்வரூபத்தை நினச்சிப்பாருன்னா உபநிச்சு சொல்கிறது கண்ணில் போய் ஆத்மஸ்வர இப்போ என்ன கண்ணில் ஆத்மா இருக்க முடியாது நிச்சயமாக இது கண்ணு அங்கே இல்லாத ஒரு வசதியும் இருக்கிறதா நினச்சி பாவனை பண்ணு மனசாலே உபாசனை பண்ணுறோம் ஒரு ஸ்வரூபத்தை விஷ்ணுவே ராமரே கிருஷ்ணரே உபாசனை பண்ணுறோம் அப்போ அது வசூ இல்லை வெளியில் தான் இருக்குது அது ஹிரதயத்தில் தியானம் பண்ணுறோம் ஹிரதயத்தில் இருந்தாத ஒரு வசுவே வெளியில் உள்ள வசுவே ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறோம் இல்லாத ஒரு வசதியும் ஹதயத்தில் கொண்டு வரத்த முடியும் அது உபாசனை இருக்கிற வசுவை கண்ணால் பார்க்குறது அறிவு ஞானம் ஆக உபாசனைக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்னா வஸ்து இருந்தால் தான் அந்த மாதிரி உபாசனை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இல்லாத பொருளையும் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு நல்ல பொம்மை எழுதி இதை நீ கொடுன்னா அதை வச்சு நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது கல்பனையிலேயே இப்போ பொம்மை எவ்வளோ பொம்மை எழுதியிருக்கான் அப்படிதான் சுவாமி இருந்தாலும் சொல்ல முடியாது அவன் மனசுக்கு தோணித்து எழுதினா கல்பனை பண்ணால் நம்ம வச்சு பண்ணி பூஜை பண்ணுறோம் அதனால் பலம் கிடைக்கிறது அதனால் கல்பனை மூலமாக வரக்கூடியது உபாசனைகள் அது இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இருக்கிற வசூலும் தியானம் பண்ணலாம் எல்லா வசதும் தியானம் பண்ணலாம் தியானம்ங்கிறது வந்து மனசால் நிறையக்கூடிய ஒரு விஷயம் தியானங்கிறது புத்தினால் நிறையக்கூடிய ஒரு விஷயம் மனதுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் மனசு வந்து தியானம் பண்ணணும் புத்தி வந்து நிச்சயமாக தீர்மானிக்கும் ஒரு பொருளை தீர்மானிக்க முடியும் ஆக மனசுங்கிறது வந்து இல்லாத வசுவையும் கல்பனை பண்ணணும் இப்போ என்னெல்லாமோ நினைச்சு உட்காந்துருக்கும் மனசில் யாராருக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது மனசால் பல தினசான ஓட்டங்கள் இருக்கும் இருக்கிறது இருக்கும் இல்லாத இருக்கும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் பல சிந்தனைகள்லாம் நம்ம இடம் வரும் ஆக இல்லாத வஸ்துவும் சேர்ந்து நினைக்கக்கூடியது மனசு இருக்கக்கூடிய ஒரே வஸ்துவ நினைக்கக்கூடியது புத்தி ஆக மனசுக்கும் புத்திக்கு என்ன வித்தியாசம்னா இல்லாத வஸ்துவையும் மனசால் நினைக்கிறோம் நம்ம போகாத ஊருக்கு மனசு போயிட்டே இருக்கும் காசியே பார்த்துக்க மாட்டோம் காசியை பற்றி கேட்டுருப்போம் அதெல்லாம் காசியை பற்றி மனசு நினச்சிட்டு இருக்கும் இப்படி இல்லாத பொருளையும் கூட ஆதிசங்கிற பற்றி நம்ம கேட்டதில்லை ஆனால் அவருடைய விஷயங்கள்லாம் கேட்டால் உடனே மனசுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வரும் இல்லாத ஒரு வசுவும் கூட பார்க்காத ஒரு வசுவும் கூட மனசெல்லாம் நிறைக்கும் புத்தி அப்படி கிடையாது இருக்கிறது தான் யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணணும் புத்தி நிச்சயதாரிணி புத்திங்கிறது நிச்சயத்தை கொடுக்கக்கூடியது மனசுங்கிறது சந்தேகத்தை கொடுத்து கல்பனையை கொடுக்கூடியது ஆக மனசு சங்கல்பிகல்பம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எதை வேண்டாம் சிந்திக்கக்கூடியது மனசு இப்படித்தான் தீர்மானிக்கிறது புத்தி அப்படி தான் தீர்மானிக்கிறது எப்படி ஆத்மாகான்னு தீர்மானிக்கிறது ம புத்தி மனச்தான் நினைக்கிறது உலகம் உலகம் முழுக்க மனசாவே அப்படி இப்படி செஞ்சாலும் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் மனசால உலகம் ஓட்டுகிட்டே இருக்கும் புத்தினால மனசில்லாம் அந்த உலகங்கள்லாம் ஒன்றும் இல்லை மனசாருடைய நமக்கு சொல்லும் ஆக மனதுக்கும் புத்திக்குமே வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது சந்தேக வி நிறைய வரும் புத்திக்கு நிச்சயந்தான் வரும் ஆக இந்த மனசாக என்ன பண்ணுறது தனையும் இல்லாத போல்லாதான் நிறையா நினைக்கும் அந்தமாரி உலகத்தையும் மனசார கடவுள் படைத்த மாரி பெருமா விஷ்ணு சிவன் எல்லாம் புராணத்தை சொன்ன கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விடுப்படைச்சார் ஒரு படைச்சார் இப்படி தான் அது மனசில் வர எண்ணங்கள் மாதிரி புராணங்கள் எல்லாம் நிச்சயமாக உள்ளது வேதாந்த சொல்லப்பட்ட ஜானம் ஆக புராணங்கள் பிரகாரம் சிருஷ்டி சி சம்ஹாரங்களெல்லாம் உண்டு புராணம் வேதத்தினுடைய விளக்கங்கள் ஆகினால் அதையும் ஏற்றுக்கணும் நம்ம விட முடியாது உலகமும் பிரத்யஷமாக கருணாவது தெரியுது அதனால் விட முடியாது பின்ன நிஜமாக இல்லையா நிஜமாக இல்லாது ஆகினால அது அப்படியே இருக்குது தோற்றமாக இருந்துகிட்டே இருக்கும் நிஜமாக உள்ளது எப்போதும் உள்ளது ஆத்மஸ்வரூபம் ஆகினால உலகம் இருக்குது படைப்பு இருக்குது எல்லாமே இருக்குது சிருஷ்டி சமகாரம் அத்தனையும் ஆனால் அது நிஜமாக இல்லாமல் இருந்துருக்கு மனசால் எப்படி கற்பனை பண்ணுறமோ அதுபோல் உலகம் முழுக்க அப்படி சிருஷ்டி சமூகமாக அது எல்லாம் உபனிஷ்டத்து புராணங்கள்லாம் புராணங்கள் சொல்லக்கூடிய வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் உபரிஷல்லக்கூடிய என்ன அறிவு ஒன்றே ஒன்று தான் ஞானம் ஒன்று சொல்கிறது உபாசனை சொல்கிறது அது புத்தி நிஷ்டமாக வந்து சேர்றது அது புத்தி நிஷ்டமாக வரது ஜானம் உலக நிஷ்டமாக வரது மனசு மனசா மூலமாக உலகம் புத்தி மூலமாக ஆத்மஸ்வரூபம் ரெண்டையுமே அடைக்கட்டோன்னா மனசு புத்தி ரெண்டையும் அடைக்கட்டோம்னா உலகம் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஞான மாத்திரம் மிஞ்சி இருக்கும் அந்த ஞானம் எது ஆத்ம ஜியானம் தான் மீஞ்சிருக்கும் அந்த ஆத்மா எது ஜீவாத்மான்னு இது வரைக்கும் எதை சொல்லிகிட்ருக்குமோ அந்த ஆத்மஸ்வரூபந்தான் ஆக ஜீவாத்மான்னு பரமாத்மா பேர் கொடுக்குறோம் பரமாத்மா பேர் சொல்கிறதுனால ஜீவாத்மா பேர் கொடுக்குறோம் நிஜமாக பார்த்தா ஆத்மா ஆத்மாதான் ரெண்டு மூணு டம்ளரில் ஜலம் வச்சிருக்கோம் சின்ன டம்ளர் பெரிய டம்ளர் கொண்டு ஜீவாத்மா பரமாத்மா மாதிரி பெரிய அண்டாவில் ஜலம் வச்சுருக்கோம் அண்டா ஜலம்ங்கிறோம் சின்ன டம்ளர் ஜலம் வச்சால் சின்ன டம்ளர் ஜலத்தை கொண்டு ரெண்டையும் ஜேர்த்து கொட்டி ஒரே ஜலமாக தான் இருக்குது என்ன பண்ணுறோம் ஜலந்தான்னு சொல்லி அண்டா ஜலம் இந்த ஜலம் தனியாக சொல்ல மாட்டோம் அது போல எது வரைக்கும் பரமாத்மா ஜீவாத்மான்னு பேர் இருக்கோ அது வரைக்கும் ஜீவன் பரமாத்மா வேற்றியோடு இருப்பான் எப்போ ஆத்மா சொத்து அறிந்து கொள்றோமோ அப்போ இருக்காது ஜீவன் இருக்காது ஆத்மா ஆத்மா தான் இருக்கும் என்கிறது உபரிஷத்துக்கள்லாம் அப்படி அறிந்து கொள்வதற்காக தான் நமக்கு புத்தியை கொடுத்துருக்கார் அந்த புத்தி மூலமாக அனுபவம் மரணமே தவிர வெறும் பிரவச்சனம் பண்ணால் போகாது காதலை கேட்டால் போகாது அனுபவம் வரணும் அந்த அனுபவம் தான் முடிவு அதுக்குத்தான் பிறந்தது உடைய நிலை அதனால் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் மத தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க வரதா வித்வத்தும் அஸ்மாத்மரும் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஆத்மா இது அனாத்மான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்வ அனுபவாக அங்கேயும் சொல்கிறேன் முக்தோம் சதகோடி ஜென்ம சுகர்தே புண்ணேர் வினான் நில பேரே கோடிக்கணக்கான ஜென்மம் அவர் செஞ்ச புண்ணியம் இல்லைன்னா இந்த ஆத்மா ஆத்மா அனாத்மா எங்க ஞானம் வராது அது மூலமாக ஸ்வ அனுபவம் வராது அந்த அனுபவம் வரதான் அனுபூதி அப்புறம் ஒரு ஷ அனுபூத்தின்னு அனுபவம் மூலமாக வரக்கூடியது தான் நிலையாக அனுபவம் இல்லா வரதெல்லாம் கல்பனை வரும் போகும் எல்லாமே ஆகிடும் என்றுதே நமக்கு எடுத்து சொல்கிறார் அந்த புஸ்தகத்து பேர் அப்புறம் வருஷம் அவர் ஒரு கல்பனையாக ஒரு பெயர் வச்சிருக்கார் எல்லாமே போயிட்டு அவர் வச்சதோ ஏதோ பேர் வைக்கணுமே டைட்டில் கொடுக்கணுமே அதுக்காக அபரோட்சமாக உள்ள அனுபூதி எது வருமோ ஞானமான கூடிய அனுபவம் வருமோ அதுக்கு அபரோட்ச அனுபூத்தின்னு பேர் வச்சு அதில் முதல் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீஹரி பரமானந்தம் உபதேஷ்டாரம் ஈஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம்தம் நமாம்யம் இதில் ரெண்டு மூணு விஷயம் நிறைய இருக்குது இந்த ஒரே ஸ்லோகத்திலேயே பல விஷயங்கள் இருக்குது ஸ்ரீஹரியும் பரமானந்தம்னு ஸ்ரீஹரின்னு சொல்லறதுனால விஷ்ணுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் உடனே பரமானந்த சுருமும் அவர் தான் இருக்காருங்கிறார் அது எடுத்தது உபதேஷ்டாரம் ஈஸ்வரம் எல்லாருக்கும் உபதேஷம் கொடுக்குற யாருன்னா அவர் தான் ஈஸ்வராகவும் இருக்கார் ஈஸ்வரன் உபதேஷ்டா ஸ்ரீஹரி பரமானந்தம் எல்லாம் யாருக்கும் வருது ஒருத்தர் சுருப்பு தான் வருது இப்போ விஷ்ணு வேறு சிவன் வேறு ஈஸ்வரன் வேறு உபதேஷ்டா யார் பண்ணுறா பரமானந்த சுருமம் யார் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் யார் ஒரே ஒருத்தர் தான் அதனால்தான் நம்ம மதத்தில் எது சொல்லிருக்குன்னா கார்த்தா ஸ்ரீஹரி சரணன் ஸ்ரீஹரிஸ்வரனும் ஸ்ரீஹரிஷரணன் சொல்லுவோம் சாயங்காலம் ஆச்சுன்னா ஜெய ஜெயசங்கர் அகர சங்கரை சம்பவ சங்கரை சாம்பசங்கரை சிவஸ்மரணம் பண்ணு பரிபாலன மூர்த்தி நினைக்க வேண்டியது விஷ்ணு ஹரிஸ்மரணம் பண்ணணும் சாந்தி கொடுக்கணும் மூர்த்தி பரமேஸ்வரன் அவரை நினச்சிக்கோன்னா அங்கே ரெண்டு யார் ஒரே சுருமம் தான் கார்த்தா ஒருத்தர் சாயங்காலத்தர் நினைக்கிறதுக்காக வந்தமே தவிர புராண ரீதியில் தத்வரி ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் எப்படி இருக்கா ரெண்டு பேருமே ஆனந்த ஸ்வரூபம் இருக்கா ஈஸ்வரர் யாருக்கோ அவர் ஈஷிதா ஈசய்தா எல்லாத்தையும் ஆட்டி படித்து வைக்கிறவர் யாரோ அவர் தான் ஈசகிதா ஹரினால் அவரும் தான் இருக்கார் அவரும் ஈட்டி படிக்கிறவர்தான் இருக்கார் அதனால் ரெண்டு பேரும் எப்படி இருக்காருன்னா ரெண்டு பேரும் பரமானந்த ஸ்வரூபம் இருக்கா சாமானிய நம்ம ஆனந்த ஸ்வரூபம் இல்லை ஒன்று உயர்ந்த ஆனந்த நிலைமை அவர் ரெண்டு பேரும் இருக்கா ஆக ஸ்ரீஹரியும் பிரணிபத்திய எப்போ ஸ்ரீஹரிஞ்சு சொல்லும்போது ஐடல் வந்துவிட்டோங்க ஸ்ரீஹரிஞ்சு சொன்னே விஷ்ணு வந்துவிட்டார் அங்கே ஐடல் விக்ரம் வந்துடுத்து அதனால் பண்ணி பற்றியே நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஐடல் இல்லைன்னா விக்ரம் இல்லைன்னா நமஸ்காரம் பண்ண முடியாது இங்கே நிறைஞ்சிருக்க போய் எப்படி நமஸ்காரம் பண்ண முடியும் அதனால் நிறைஞ்சு இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நமஸ்காரம் கூட பண்ண முடியாது எங்கே நிறைஞ்சிடலாமர்க்கோ அங்கே தான் நமஸ்காரம் பண்ண கடவுள் எங்கே நிறைஞ்சிருக்காரு ஒருத்தர் சொல்லி வச்சான் உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணான் நமஸ்காரம் பண்ணுவோம் என்ன எடுத்து இந்த பக்கத்தில் சுவாமி பின்பக்கம் இருக்க மாதிரி கால் நீட்டு முடியாது ஏய் சுவாமி இருக்கு கால் இட்டாரு என்ன நீந்தான் ஈஸ்வரன் எல்லா இடமே தெரிஞ்சிருக்காருண்ணா அங்கேயும் பார்த்துட்டு லேபப்பட்டாரா இங்கே பார்த்துட்டு லேகப்பட்டாரா நான் திருப்பியாம ஆக ஈஸ்வரனாக இருக்கட்டும் ஈஸ்வர் விளையாடமாக இருக்கட்டும் எல்லா இடமும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லிவிட்டுன்னா அப்போ என்னும் கால் நிட்டு நிட்டுறது கூட வராது எங்கே வேணா நீட்டு நமஸ்காரம் பண்ணலாம் தோணும் நமஸ்காரம் பண்ணுறது கூட ஒரு கடமையாக தான் இருக்கும் இங்கே என்ன சொல்கிறாரு ஐடலை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ரீஹரியும் பிரணிபத் நான் நமஸ்காரம் பண்ணி ஸ்ரீகரியை பணிபத்திய நமஸ்காரம் பண்ணுறேன்னா என்கிறார் பரமானந்த சுரூபம் ஐடலாக இருந்தாலும் எப்படி இருக்குது அது பரமானந்த சுரூபமாக இருக்குது ஏன்னா நினைக்கும்போது ஐடலாக இருக்குது பிற்பாடு அதுவே விக்கிரமாக இருக்குது அதுவே திருப்பியும் அப்படி ஆகிடுறது ஐஸ் இருக்குது ஐஸே ஐஸ் கட்டியாக இருக்குது ஐஸ் கட்டி ஐஸ்கிரீமாக ஆகிறது விஷயம் என்ன செய்ய ஜலந்தான் இத்தனையான மாதிரி ஒரே ஆத்மஸ்வரூபந்தான் ஐடெல்லாம் ஆறுது ஐடல் எல்லாமே ஆறுது அதே பரமானந்தமாக இருக்குது அதுக்கு தான் ஹரின்னு பேர் அதுக்கு தான் சிவன் பேர் எல்லா சுரூபம் அதுக்கு தான் பேர் நாம ரூபம் ஆக நாம ரூபம் எங்கே வருதோ அதெல்லாம் சுரூபம் ஒன்று தான் ஆனால் ஹரியார் இட்டம் ஹரணார் இட்டம் ஹரித்வார்னு இருக்குது அங்கேயே ஹரத்வார்னு போட்டுருவான் ஹரிஹரத்வார் கேதாரம்புக்கு இருந்தாலும் ஹரத்வார் பத்ரிநாத் ஹரித்வார் ரெண்டு பேர் ஹரிஹரத்வார் அந்த மாதிரி ஹரணாட்டம் ஹரியாட்டம் எல்லோரும் யார் என்ன ஒரே ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்துலேருந்து நாம ரூபத்தோடு வந்தால் நம்மளெலாம் வழிபாடு பண்ணணும் கும்படனும் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்கு வந்தார் அதுக்காக நமஸ்காரம் பண்ணுறார் ஸ்ரீஹரியும் பிரணிபத்யாகம் அந்த விஷ்ணு சுரூபத்தை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த விஷ்ணு யார் ஹரின்னா எங்குன்னு அறிஞர் பரம்பருந்தான் ஹரியின் பெருடங்கு உட்காந்துருக்கு அதனால் வடிவம் இருந்தாலும் அவர் நமஸ்காரம் பண்ணுறேன் அவர் எப்படி இருக்கார் பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கார் ஈஸ்வரனாகவும் அவதான் இருக்கார் வெங்கடேஸ்வரன்னு சொல்கிற மாதிரி வெங்கடாஜலபதினு விடுவான் வெங்கடாஜலபதினா மலையில் உட்காந்து பேர் வெங்கடாஜலபதினு பேர் வெங்கட அச்சலம் சலனம்னால் செலிக்கக்கூடியது சலனம் அச்சலம்னால் சலிக்கக்கூடாது செலிக்கக்கூடாது மலை மலை பாக்கி மரஞ்செடியில்லாம் மனுஷன் வரைக்கும் செலிக்கக்கூடியது ஆடக்கூடியது மலை ஆடாது மலை ஆடுன்னா அவ்வளோதான் உலகம் முழுக்க விழுந்துடும் அதனால் மலை ஆடாது மலை அப்படியே ஸ்திரமாக இருக்கும் ஸ்திரமாக இருந்த பேர் அச்சலம்னு பேர் பூ ஒரு பூமி அச்சலாக அந்தா இந்த ஆடினா பூக்கம் உந்துடும் எல்லாம் செத்து போடுவோம் மலை ஆடிதுன்னா அவ்வளோதான் எல்லாரும் கோவிந்தா சூரன்ட்டு போகிற கோவிந்தாவே ஆயிடுவோம் ஆக ஆடாமல் இருக்கணும்னா ஈஸ்வரனாக இருக்கார் அவர் வெங்கட அச்சல அச்சலபதி வெங்கடஸ்வரூபமாக இருந்து சரணமில்லாத சுருபமாகவும் இருக்கார் அவர் பரமாத்தம்மஸ்வரமாக இருக்கார் அவரே என்ன சொல்கிறோம் வெங்கட சுப்பிரமணியம் வெங்கட சுப்பிரமணியன் அவரே பேர் சொல்கிறோம் சுப்பிரமணியம் ஐடியாலாம் பார்த்துருவோம் அச்சலபதியாக இருந்துட்டாருந்தால் நம்ம பார்க்க முடியாது செலிக்காவராக இருந்தார்னால் நமக்கு எப்படி அனுகுருமணியும் அவரால் ஆக அச்சலபதியாக இருந்துட்டு அதே ஈஸ்வர சுரூபமாக இருக்கிறதுண்டு வெங்கட சுப்பிரமணியமாக இருக்கிறதுனால அவர் நமக்கு சரணமூர்த்தியாகவும் இருக்கார் அச்சலமூர்த்தியாகவும் இருக்கார் சரணம்னா அங்கே நகர்ந்துடும் அர்த்தம் இல்லை கண்ணைக்காத மனசை வச்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் ஐடியாவாக இருக்கிறதுனால ஐடல் எல்லாமே அவர் எப்படி இருக்கார் மலையிலருந்துகிட்டு அப்படியே ஈஸ்வரஸ்வரூபம் இருக்கார் ஈஷிதா ஈஸ்வரகான அர்த்தங்க ஈஷிதா எல்லாத்தையும் ஆட்டி படைச்சி காமிக்கிறோம் அதுபோல் இங்கேயே ஹரியாகவும் யார் சொன்னமோ யார் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டார் உலகம் முழுக்க சொல்கிறமோ இருந்து சொல்கிறாரோ அந்த ஸ்வரூபம் யாரோ அவர் தான் ஈஸ்வர் ஸ்வரூபம் ஆகா ஹரி தட்சிணாமூர்த்தியாவோட ஸ்வரூபம் சிவஸ்வரூபம் எல்லா ஸ்வரூபம் என்னதுன்னா பரமானந்த மாதவம் பரமான சுவரூபாக இருக்குது அவருக்கு நான் நமஸ்காரம் என்னன்னு சொல்லும்போது ஐடல் திருப்பி அவர் தான் உபதேஷ்டமாக இருக்காருன்னா அவர் ஈஸ்வர் ஆகிட்டார் எல்லாத்தையும் ஆட்சி படைத்து வச்சுட்டு சமஸ்தத்துக்கு மூல காரணமாக அவர் ஆகிட்டார் வியாபகம் சர்வலோகம் அவர் இடமே கிடையாது இப்போ ஹரின்னு ஐடல் சொன்னால் என்ன ஆகிடும் ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பார் அவர் ஒரு இடத்துல வச்சா ஒரு விக்கிரகமாக இருக்கும் விக்ரம் உரத்தில் உட்காந்துச்சுன்னா ஒரு வியாபாரமாக இருக்க முடியாது எங்கேன்னு நிறைஞ்சவோ எல்லா இடத்துலையும் இருக்கலாம் ஆனால் இத்தூர் இடத்துல இருக்கவோ எல்லோருக்கும் முடியாது இந்த ஊர் ஜமீன்தார் உலகம் முழுக்க முடியாது உலகம் முழுக்க இந்த ஜமீன்தாரையும் ஆட்டி வைக்கலாம் என்பது போல ஐடலாக இருந்து விட்டு இருக்க முடியாது உலகம் முழுக்க இருக்கிறது ஆகலாம் அதுதான் விசேஷம் எங்கேன்னு நிறைஞ்ச பரம்பொருள் ஐடலாவும் விநாயகராகவும் இப்படி வேணுன்னா ஆனால் விநாயகர்மன் நினைச்சிட்டோம்னா அவரை மற்ற சுவாமி ஆக முடியாது அதனால் இங்கே ஆத்மஸ்வரூபமாக இருக்குது ஹரிஸ்வரூபமாக தவிர ஹரிஸ்வரூபமாக உள்ளவர் ஈஸ்வரஸ்வரமாக வந்தவர் எங்கே நிறைஞ்சவர் ஆக சர்வலோகானாம் யார் இருக்காரோ எங்கே எல்லா இடத்துலையும் அந்த ஆத்மஸ்வரூபந்தான் ஹரி ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் காரணம் உள்ளவர் நமக்காக வரார் வியாபகம் சர்வலோகானாம் காரணம்தம் நமாமியம் எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் அவர் இப்போ சிருஷ்டித்தும்கார் அவர் பண்ணுறாரா பண்ணலை ஆனால் பண்ணி வைக்கிறார் அவர் அவர் சக்தினால இத்தனை ஏங்குறது அவர் நேரடியாக பண்ணலை காரணம்னால் அவர் ஒரு காரியம் காரணம் ஆகணும் ஒரு காரணம் அதனால் பல பாத்திரம் பண்ணுறோம் காரியங்கள் தங்கம் ஒரு காரணம் அதனால் பல ஆபரணம் பண்ணுறோம் காரியங்கள் அதுபோல் உலகம் முழுக்க வருதுன்னா காரணம்னால் உலகம் காரியமாக இருக்கணும் காரணம் எதுவாக இருக்கணும் ஈஸ்வரன் காரணமாக இருக்கணும் அப்போ என்னாச்சு தங்கம்னால் அழுகிபடும் ஐந்து தானே நமக்கு நகைகளாக வருது மண்ணெல்லாம் போய் தானே நமக்கு திரும்ப வந்து பாத்திரமாக நம்ம கிடைக்கிறது ஆக காரணம் காரியம் சொல்லிவிட்டால் காரண சொருபம் போய் காரியமாகிடும் பால் தயிராகிடுச்சு பால் என்ன அது போட்டு தரா மாறி விடுத்து ஆக காரணத்திலேயே காரியம் வருதுன்னா காரண சொருபம் போயிடும் அப்போ காரணம் மூல சர்வகாரணம்னு சொல்லிருக்கார் என்ன அர்த்தம்னா இவர் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற தவிர மற்ற அர்த்தம் எப்படி மூல காரணமாக இருக்காருன்னா அவர் சர்வசாட்சியாக இருந்து காரணமாக இருக்கார் மற்றதெல்லாம் காரியம் அவருக்கு எதிர்த்தாபடியும் நடக்கிறது ஒரு ராஜா வந்து உட்காந்துட்டான்னா உடனே கடைக்கடை கடல் எல்லா காரியம் நடக்கிற மாதிரி ராஜா உதாரியம் பண்ணலை அவன் வந்து உட்கார்ந்து சாந்தித்தினாலே எல்லா காரியம் எப்படி நடக்கிறதோ அவள் ஆத்மான்னு ஒன்று இருக்குது பரமஸ்வரமும் ஒன்று இருக்குது பரமருனும் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே ஈஸ்வரலேருந்து ஆரம்பித்து எத்தனை வடிவம் காரி தவ்வா பண்ணுறா பீஷாஸ்மா துவாத்போவதே பீஷோ தேதி சூரியன் சந்திரன் காத்து கீத்து எல்லாமே அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பயந்துகிண்டு அது வேலையை ஒழுங்காக வேலை செஞ்சே இருக்குது பயந்தா அந்த அர்த்தம் அடிச்சு போனாலும் பயம் இல்லை அவர் எல்லாத்தையும் சாட்சியாக உட்காந்துருக்கார் பெரியவராக இருக்கார் நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் மரியாதையாக இருக்கணுங்கிறதுக்கு மரியாதையாக ஒழுங்காக வேலைகளை செய்யறதுன்னு அர்த்தம் ஆக பயப்படுறதுன்னு அர்த்தத்தில் வல்லங்க பீஷாஸ்மால் வாத போட்டேன்னு ஆத்மஸ்வரூபம் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது அதனால காரியங்கள்லாம் ஒழுங்காக நம்ம நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு ஆ காரண வஸ்து இது பிரம்மா விஷ்ணு சிவன் இவா காரண வஸ்து ஆகிடுறாள் இவாளுக்கு விகாரம் இருக்கும் போகும் ஒரு என்ன வேணா ஆகிடும் ஆனால் ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாது நாஷம் கிடையாது கிடையாது அதனால தான் நம்மக்கிட்ட சொல்லும்பொழுதே காரண சுருவம் எல்லாத்துக்கும் காரணம்னா அப்படி சர்வசாட்சியாக உள்ள காரணமாக இருக்கிறார தவிர பொது காரணம் சொன்ன மாதிரி நூல்தான் தான் காரணமாகிறது துணி நூல் படுத்து துணியாகிடுத்து வெள்ளி இருந்தது வெள்ளி எடுத்து த வெள்ளி ஆபரணமாக எப்படுத்து சும்பாக வந்து டம்ளராக வந்துடுது தங்கம் எடுத்து அதே தங்கம் வேறு ரூபத்தில் வந்திருக்கு தங்கம் எல்லாத்துலேயும் இருக்கு தங்க கட்டியாக இல்லை அதனால் சிருஷ்டி பண்ணுபோன்னாங்கன்னா காரணம் போனாலும் காரணத்துடைய சுரூபம் எல்லாத்துலேயும் தொடர்ந்து வரும் காரணமாக உள்ள ஒரு வஸ்து காரண சுரூபம் எல்லாத்துலேயும் தொடர்ந்து வரும் தங்கம் எல்லாத்துலேயும் இருக்கும் வெள்ளி எல்லாத்துலேயும் இருக்கும் மண் எல்லாத்துலேயும் இருக்கும் எல்லாம் தொடர்ந்துருக்கும் காரிய சுரூபத்தில் ஆனால் அசல் தங்கமாக இருந்தது அது பிடிச்சு அதனால் என்னாச்சு விஷ்ணு விஷ்ணுவாக இருந்து காரணமாக இருந்தாருனா அவர் போடணும் சிவன் சிவனாக இருந்து காரணம் இருந்தால் அதெல்லாம் போடணும் அவர் எப்படி ஆகணும் காரிஸ்வரூபமாக எல்லாத்துலேயும் ஐக்கியமாகணும் அவரை எப்படி வெள்ளி இல்லாமல் வெள்ளி கட்டியாக இருந்து போய் வெள்ளி பாத்திரத்தில் வெள்ளி உட்காந்துருக்கோம் இப்போது கட்டியாக இல்லாமல் தங்க கட்டி இல்லாமல் தங்க பாத்திரத்தில் தங்க நகையில் இப்படி உட்காந்துருக்கோம் தங்கம் அது விஷ்ணு என்னாக அவரே சிருஷ்டிக்கிறதானாக்க பிரம்மா தான் விஷ்ணு தான் எப்படி ஆயிருக்கணும் அவளாலே இப்படி ஆகிருக்கணும் இப்போ எப்படி ஆகலையே பண்ண எப்படியாக இருக்குன்னு அதனால தான் நம்ம அத்வே வேதான்னு இது காரணம் மூல வஸ்து தன்னை அயிச்சிக்கிண்டு அதனுடைய வஸ்துக்கள் எல்லாத்தையும் காரியத்தில் கொடுக்கறது அது ஒரு தினசான காரணம் அந்தமாரி காரணம் நம்மளுடையல விவரத்த காரணம் அப்படின்னு சொல்கிறான் விவரத்த காரணம் சுப்பரத்தில் நம்ம பல தினசம் சுப்பரம் கிழிஞ்சலை பார்த்து பல தினசான கிழிஞ்சலை பள்ளிகளையும் நினைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அந்த வஸ்து மூலவஸ்து அழியாமே இருந்துட்டு இருக்கக்கூடிய காரியம் வரக்கூடியதுக்கு காரணம்னு சொல்லி மூலவஸ்து அழிஞ்சு போகிறதுக்கும் காரணம்தான் அது வேறதின்சான காரணம் இது வேற தினசான காரணம் ஆகினால விவரத்தை காரணம் நம்ம சொல்லிட்டோம்னா அப்போது மூலவஸ்து இருந்துகின்றே இருந்து காரணமாகும் அது இல்லாமல் மொத்த மொத்த காரணமாக ஆகுதுன்னா மெயின் முத பிரதான காரணமாக ஆகுதுன்னா அந்த காரணம் போயிட்டுருக்கு அப்புறம் காரிய ரூபமாக அது இருந்துருக்கு காரணம் அஞ்சு காரிய ரூபமாக இருக்குது திருப்பியும் உறிக்கினா திருப்பியும் அதே கட்டியாக வந்துடும் சம்ஹாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னா திருப்பியும் அந்த சுரூபம் கட்டியாக இருக்கிற மாதிரி அதே சுரூபம் வந்துடும் ஈஸ்வ சுரூபம் ஆயிடும் அது ஐடலுக்கு ஒரு நிலை ஐடலே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை என்ன சர்வசாட்சியாக இருக்கக்கூடியது தீபங்கள்லாம் பிரகாசிக்கிறது நம்மளாம் போடுறோம் போன பாடும் இதுவும் பிரகாஷ்டே இருக்கும் இப்பவும் பிரகாஷிக்கிறது என்ன காரணம் சர்வசாட்சி அதுபோல் காரியம் இருந்தாலும் காரணம் இருந்தாலும் வேலை நடந்தாலும் வேலை இல்லைனாலும் எப்போதும் பிரகாஷமாக எதுவோ அது வந்து சர்வ காரணம் மூல காரணம் நம்ம இருக்கும்போதும் பிரகாஷிக்கிறது நம்ம வெளில ஆஃப் பண்ணலை மறந்து அப்படியே போட்டோம் அப்பவும் பிரகாஷிக்கிறது அப்போ அதனுடைய என்ன பிரகாஷிக்கிற வேலை ஒன்று தானே தவிர வேலை செய்கிற வேலை இல்லை வேலை யார் செய்கிறா நம்மளாம் மைக்க வைக்கிறோம் புத்தகத்தை வச்சுக்கிறோம் படிக்கிறோம் பொருள்னா நம்ம செஞ்சுக்கிறோம் அதுபோல் உருவடி உள்ள கடவுளெல்லாம் பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் வேலையை செய்கிறார் அது எல்லாவற்றையும் காரணமாக இருந்துட்டு சர்வசாட்சியாக இருந்து ஆத்மஸ்வரமாக இருந்து காரணமாக இருக்கக்கூடியவர் பரம்பொருள் ஆகினால்தான் சர்வ காரணம் அப்படின்னு போட்டார் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் இத்தனை உலகம் படைக்கிறதுக்கு காரணம் யாரு டேரக்ட் காரணம் இல்லை இன்டேரக்ட் காரணம் நேராய்ட் காரணமாக இருந்தால் அவர் வந்து என்ன ஆயிருக்கணும் நேராக் காரணமாக இருந்தாருன்னா அவரே அழிஞ்சு போய் இந்த வழியாக வந்து திருப்பி அந்த வழியாக திருப்பி விவரம் உரிக்கிற உடனே அது போல மறுபடி ஆகிடும் அப்படி இல்லாமல் விவர்த்த காரணமாகி அவர் சர்வசாட்சியாக இருந்துகிட்டு ஒரு தோற்றத்தோடு மாத்திரம் கொடுக்கக்கூடிய காரணமாக இருந்து யார் அந்த காரணமாக இருக்கார் தம் நமாம்யஹம் ஸ்ரீஹரி பரமானந்தம் உபதேஷ்டாரம் ஈஸ்வரம் சர்வலோகானாம் காரணம் தான் ஆக நமாமியம் சொன்னதுனாலேயே அந்த உருவ வழிபாடு அருவ வழிபாடு ரெண்டையும் சேர்த்து வச்சு இவர் சொல்கிறார் ஸ்ரீஹரி ஈஸ்வரங்கிறதுனால உருவத்தையும் நடிச்சுக்கிறார் கா காரணமாக இருக்க சர்வலோகத்தும் காரணமாக இருக்கிறதுனாலும் பரமானமாக இருக்கிறதுனாலும் நிஜ சுரூபமாக இருக்கார் ஒரே வடிவமே ரெண்டு வடிவத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வருது ரெண்டு சுரூபத்தையும் நம்ம பார்க்கணும் ஒன்று சாதனம் ஒன்று சாத்தியம் சாதனம் ஐடல் சாத்தியம் நிற்குணமாக உள்ளது அதுதான் தமிழே சொல்லும்போது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் அப்படின்னு தமிழை சொல்லும்போது உருவனை பற்றி சொல்லும்பொழுது அருவமாம் உருவம் அது இன்னைக்கு நேற்றிக்கில்லை அருவமும் உருவமாகி அனாதியாய் உலகம் தோன்ற காலம் தொட்டிலேன்னு வந்திருக்கு அனாதியாய் காலம் இல்லாமல் காலத்திலே வந்துருக்கு அனாதியாய் ஒன்றா இல்லை பலவாய் இப்படி பல சுருமும் வந்திருக்கு இது அருமாவுள்ளதான் இத்தனையும் வந்திருக்கு அருவத்துலேயும் உருவம் வர முடியுமா வர முடியாது அப்போ வந்து இது என்ன அர்த்தம் எல்லாம் தோற்றத்தினால வந்திருக்கு பிரம்மா சிருஷ்டி வர சிருஷ்டினால் வந்து நிஜமான காரணத்துலேயும் வரல நிஜமான காரணம் எப்படி இருக்குது சச்சிதான சுரூபம் வராது இப்படி முடியாது ஆகினால தோற்றமாக உள்ள வந்திருக்கு தோற்றம் என்ன பிரம்மா விஷ்ணு சிவன் இவரெல்லாம் எவ்வளோ கொஞ்சம் நாள் வரைக்கும் இருப்பா அப்புறம் அவசமாச்சாரம் முடிஞ்சுன்னு போயிடுவான் அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபமானது நுர்குணமாக இருக்கக்கூடிய சுரூபந்தான் சொகுணமாக வருது அந்த நுர்குணமாக உள்ள சுரூபம் சர்வசாட்சியாக சர்வ காரணமாக இருக்குது சகுண சுரூபம் வந்து காரிய காரணத்துக்கு காரியத்துக்கு ஒத்து போய் உலகம் எப்படில்லாம் வாழ நினைக்கிறதோ அப்படியில்லாம் ஒத்து போகக்கூடிய அளவுக்கு போய் நமக்கு காரியமாக இருக்குது ஆக காரணம் காரியம் ரெண்டையும் பார்க்கும்போது காரணம் ஒரு காரியம் பண்ணாத ஒரு காரணம் ராஜா அவர் ஒன்றும் வெட்டி வெட்டு போட்டு நெல் நெல்லை வெட்டு அதை வெட்டு நெல்லை பண்ணி பண்ணி அதை பண்ணி விட படுறதில்லை ஆனால் எல்லாத்தையும் காரணமாக இருக்கார் அவருடைய சான்னித்தியமே அத்தனையும் பண்ண வைக்கிறது அதுபோல் ஆத்மஸ்வரூபமே எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது காரியங்கள் உலகத்தில் இருக்குது காரியம் முடிஞ்சு போடுறது காரணம் எப்போதும் ஒரே நிலை இருக்குதுன்னு சொல்கிறது இருக்கே அதுதான் அது அனுபவபூர்வமாக புத்திபூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுனால அபரோட்ச அனுபூதி என்ற பெயரோடு உள்பூர்வமாக அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த சகுணத்தையும் நிர்குணஸ்வரூபத்தையும் சாதனை பண்ணி அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு உண்மை ஜானத்தை அறிஞ்சு கொடுத்து அப்புறம் உற்சாபதி பெயரோடு வச்சு ஆயசங்கர் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்து சொல்கிறார் பாக்கி நாளைக்கு